ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த இரண்டாவது அந்தர் யோகத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தின் சாரத்தை பார்க்க இருக்கின்றோம் ஒரு அந்தர் யோகத்துல ஒரு அத்தியாயத்தை பற்றிய சாரம் அதை பற்றிய விஷயங்கள் அதனுடைய சுலோகத்தை பாராயணம் என்பது எல்லாம் சொல்றோம் அப்படி முதல் அத்தியாயம் ஏற்கனவே போன அந்த ஒருத்தர் அதனுடைய சாகசமே சொல்லியாச்சு முகவரையும் சொல்லியாச்சு முதல் வித்தியாயத்தின் சாகத்தையும் சொல்லியாச்சு இப்ப புதுசா சில பேர் வந்து சுருக்கமா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சொல்றேன் அவ்வளவு ஏன்னா அது கொண்டாறு மணி நேரம் பேசிருக்கு வேதனா ரெக்கார்ட் பண்றது கூட இருக்கு அதை பார்த்து கேட்டுக்கலாம் பகவத்கீதைங்கிறது நம்மளுடைய வேதத்தினுடைய சாகம் வேதம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு அதை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கேட்கலாம் கேட்க செடிய கேட்கலாம் இருக்கு ரொம்ப கஷ்டம் சவுண்ட் கூட்டு முழுசாப்ப தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் வேதனை படிக்கிறதுங்கிறது அதனால பகவத்கீதை அதனுடைய சாரம் மகாபாரத கதைகளை தெரிஞ்சுக்கிட்டாலே வேதத்தை தெரிஞ்சுருக்கிற மாதிரி தான் அது பெருசு அது ஒரு லட்சம் ஸ்லோகம் இருக்கு மகாபாரத கதை அதுலயே நம்மளுடைய வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அதை சுருக்கமா சாராம்சமா கொடுத்தது பகவத்கீதை மகாபாரதத்தினுடைய மத்தியில வருது போர்க்களத்தினுடைய மத்தியில நடக்குது இந்த உபன்யாசம் மகாபாரதத்தினுடைய மத்தியில இருக்கு போர்க்களத்தின் மத்தியில இந்த கீதை உபதேசம் நடக்குது இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க கண்ட போடுறதுக்காக தூண்டிருக்கு ஓர் செய்ய சொல்றது கர்மயோகம் சொல்லிருக்கு பக்தி யோகம் சொல்லிருக்கு இப்படி நிறைய சொல்லுவாங்க ஒரே வார்க்கையில சொல்லணும்னா மனிதனுடைய துயரத்தை நீக்குவது எப்படின்னு சொல்லியிருக்கு எல்லா மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னா கஷ்டப்படாம வாழும் அது எல்லா மனுஷனுக்கும் தேவை அதுக்கு பல காரணங்கள் இருக்கு கஷ்டத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு பணம் இல்லையுன்னு கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்லையு கஷ்டம் ஒவ்வொரு அப்ப பணம் வந்தா கஷ்டம் போயிருக்கும் இன்னொரு கஷ்டம் வரும் உடல் ஆரோக்கியம் இல்லேன்னு கஷ்டம் அந்த கஷ்டம் ஆரோக்கியம் வந்தா போயிடும் இப்படி பல கஷ்டங்கள் வருது அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு சொலுஷன் இருக்கு அதை வச்சா போய் போயிரு என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்று சொல்லி முன்னாடி பார்க்க போறோம் அந்த ஒரு காரணத்தை நீக்கிட்ட எல்லா கஷ்டமும் போயிடுமா அதுக்காக பகவத்கீதை முக்கியமான காரணம் சுயதத்தை நீக்குவது பகவத்கீதையினுடைய நோக்கம் பிறகு இதில் வந்து பகவத்கீதையில் மூன்று பிரிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் ஆறு அத்தியாயங்களில் கர்மயோகம் நாம் எப்படி செயல்படுவதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம் நம்மை பற்றி சொல்லுகிறது ஆத்மானா என்ன இந்த உயிர்னா என்ன உடம்புனா என்ன அப்படின்னு சொல்லப்படும் மனிதனுடைய எவ்வளவு தேவை மனிதனுடைய கட்டாயம் தேவை அதை பற்றியும் சொல்லப்படும் நம்ம முயற்சி பண்ணணும் இந்த மூணு முதல் ஆறு எல்லா அத்தியாயங்களும் எல்லா விஷயங்களும் கடந்து வரும் முக்கியமா சொல்லப்படுறது இந்த மூணு விஷயங்கள் முதல் ஆறு இரண்டாவது அத்தியாயத்துல பக்தி யோகம் சொல்லப்பட்டது பக்தியை கட்டி சொல்லுது இறை தத்துவம் கடவுள்னா யாரு கடவுள்னா என்ன அதை பத்தி சொல்லப்படுது என்னதே சுய முயற்சி இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது அதனால கடவுளுடைய அனுகிரகத்தின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டது இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் மூணாவது ஆறு அத்தியாயத்தில் ஞான யோகம் தத்துவ விஷயங்கள் முக்கியமாக சொல்லப்பட்ட நம்மளுடைய ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தம் ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு கெட்ட குணம் எந்த குணத்தை நீக்கணும் எந்த குணத்தை வச்சு கழிச்சு இப்படி கடைசி ஆக முடியாது மூன்று பகுதிகளாக இதையும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் நோக்கம் வந்து துயரத்தை நீக்குவது நாம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது முக்கியமான பலன் துயரமில்லா வாழ்வுதான் இந்த கீத என்ன பண்ணும் சொன்னா வெளியே வரக்கூடிய கஷ்டங்களை முழுசா நீக்கும் சொல்ல நீங்கும் நம்மளுடைய பிராரப்த கர்மத்தப்படி வெளியே கஷ்டங்களை நீக்கும் அதை முழுசா நம்மளால நீக்கவும் முடியாது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு அடமலை பிடிச்சிருக்கு மழையே நில்லுன்னா நிக்காது நாம ஒரு ரெயின் கோட்டோ கொடையோ பிடிச்சிட்டு போயிடலாம் போக வேண்டியதுக்கு முள்ளு நிறைய கிடக்கு அந்த முள்ள எடுத்துட்டு நம்மளால போக முடியாது காலில் அழகாக ஒரு ஷூ போட்டுக்கிறலாம் ஒரு செப்பல் போட்டுக்கிறலாம் அந்த மாதிரி அந்த கொடை மாதிரி ரெயின்கோட்டு மாதிரி காலில் போடுற செப்பல் ஷூ போடுறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்குவதற்கு இந்த கீதை பயன்படுத்த புரிஞ்சாச்சா புரியல் என்னென்ன புரியல் என்ன புண்ணியங்கள் நிறைய புண்ணியம் வந்து சும்மா படிச்சாலே புண்ணியம் இருக்கு அனுபவிச்சிருக்கேன் நாங்கள் புரியாமல் படித்த காலச்சிலே அனுபவிச்சிருக்கேன் கேட்டால் சொல்லுவாங்கன்னு அந்த கேட்டேன் பாருங்க கூடையே பார்த்துட்டு அதுக்கே ஒரு புண்ணியம் இல்லை ஏன்னா கீதை வந்து ஒரு அற்புதமான பகவான் கிருஷ்ணரால் அருளப்பட்ட ஒன்று அதனால புண்ணியம் கட்டாயம் இதெல்லாம் விரிவாக சென்ற வகுப்புல நிறைய சொல்லியிருக்கேன் இப்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் பிறகு முதல் அத்தியாயத்தினுடைய பெயர் அர்ஜுன விசாத யோகம் அர்ஜுன விசாத யோகம்னா அர்ஜுனனுடைய துக்கத்தை பற்றிய சதைகள் அர்ஜுனுடைய துக்கம் மட்டும் இல்லாமல் எப்படி சுக்கம் அர்ஜுனன் மூலமா துக்கம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு பாக்குறான் நம்மளுக்கும் பல விதங்கள்ல வரல ஆனா முக்கியமா எப்படி வந்துச்சு நீக்க முடியாத துக்கம் எப்படி வந்துச்சுங்கிறத முதல் அத்தியாயம் இனிவா சொல்லுங்க அதுக்கு பேர் விஷாதம்ன துக்கம்னு அர்த்தம் அர்ஜுன விஷாதம் அர்ஜுனனுடைய துக்கத்தை பற்றிய தலைப்பு யோகம்னு தலைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு முன்னேற்றுவதுன்னு அர்த்த அர்த்தம் இவனுடைய துக்கம் இந்த கீதையை கொடுத்துச்சு அர்ஜுனுடைய துக்கம் எல்லா வாழ்க்கையும் முன்னே அவனு முன்னேற்றச்சு நம்மளையும் முன்னேற்ற இந்த அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனுடைய துக்கத்தை பற்றிய தலைவரும் இந்த முதல் அத்தியாயத்தில் கதைதான் ஃபஸ்ட்டு வருது போர்க்கருத்தில் என்ன நடக்குது இங்கிட்டு பாண்டவர்கள் படை உங்கிட்டு திருமணன் படை ரெண்டு பக்கம் படைகள் அணிவகுத்து எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வர்ணிச்சாச்சிச்சுட்டு அதில் யார் பக்கம் அதர்மம் இல்லையோ அதை கொஞ்சம் குழம்புவாங்க பயம் இருக்கும் துரியோதனன் பக்கம் பதினோரு அக்ஷரோணி படைகள் இருக்கு இவன் பக்கம் ஏழு அக்ஷரோணி படைகள் தர்மர் பக்கம் இருக்கு பாண்டவர்கள் பக்கம் ஆனா அவன் புலம்புறான் முதல்ல துரியோதனம் பயத்துல புலம்புறான் அது மட்டும் இல்ல உடைய புலம்பலை நீக்குவதற்காக பீஷ்மர் முதல்ல என்ன பண்றாரு சங்க ஊதுவார் பீஷ்மர் வந்து இவன் பயத்தை பக்கம் ஊதுறாரு சங்க சண்டைக்கு தயார் நடத்தும் முதல்ல யாரு சண்டை வரோ அதே தப்புன்னு உண்மையிலேயே நம்ம பார்க்க யாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு யார் முதல்ல அடிச்சிருந்து கேட்போம் அது மாதிரி சண்டை ஆரம்பிக்கிறத யாருன்னா கௌரவர்கள் ஆரம்பம் முதல் சங்க அவங்க தான் பிறகு இந்த அணிவகுப்புகளை எல்லாம் சொல்லிட்டு பிறகு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அர்ஜுனன் வந்து இந்த தேரை கொண்டு போய் அவங்க யாரெல்லாம் எனக்கு சண்டைக்கு வந்திருக்காங்களோ அவங்களை பார்க்கணும் அனுபவம் இம்பார்ட்டண்டு கேட்கிறான் கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கோம் சுச்சவாதி முன்னாடி நிப்பாட்டி இருந்தார்னு வச்சுக்கோங்க இன்னொன்று போகணும் கொஞ்சம் ஜாஸ்தியாவுங்க போன சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுமே சபையில் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் இவர் என்ன பண்றார் எப்பயுமே கிருஷ்ணர் கொஞ்சம் வங்கு முடிச்சவர் என்ன பண்றார் போய் பீஷ்மர் முன்னாடியும் துரோணர் முன்னாடியும் பேரன் நிற்பாட்டில் பீஷ்மர் துரோணர் முன்னாடி நிற்பாட்டுனா பீஷ்மர் யாரு தாத்தா எப்பயுமே பேரனுக்கு தாத்தா மேலதான் பாஷ அவசரம் தாத்தாவுக்கும் பேர்தான் பாஷ அவசரம் அம்மா அப்பா விட தாத்தா இருப்பான் இந்த போருக்கான வீரத்தையும் வெல்வித்தையும் கற்றுக் கொடுத்தவர் திரோணாச்சாரியார் அவர் நிற்கிறார் இவங்களை பார்த்தவுடன் அவங்க முன்னாடி வம்புக்கு போய் கீதை வரணும் என்ன பண்றது பார்த்தான் வேகமா சங்க வந்தவனுக்கு என்ன பாசம் வந்து பற்று வந்து இந்த பற்று வந்ததுனால அவனுக்கு என்னாச்சு சொன்னா கவலை அன்பு வைக்கிறது பற்று அன்பு தப்பே இல்லை நம்ம பற்றுன்னா அன்பு கருணை பாசம் வைக்கிறது எல்லாம் வந்து மேலோட்டமாக நம்ம அது இல்லையானா உலகத்தை வாழவே முடியாது ஆனால் எங்க எந்த இடத்துல எவ்வளவு வைக்கணுங்கிறது ஆள் மனசுக்குள்ள உள்ள போகக்கூடாது வெளியே வந்து அன்பு இல்லாமல் கருணை இல்லாமல் வாழவே முடியாது இவனுக்கு ஆள் மனசுக்குள்ள அந்த பற்று இருந்ததுனால இவங்களும் கொல்ல வேண்டியது இவங்க உயிர் போன துறை நாம் எப்படி வாழ்றது அப்படிங்கிற கவலை வந்தது கவலையிலேயே போக்க முடியாத கவலை மரணம் தான் எந்த கவலை வந்தாலும் மரணம் வந்தாச்சுன்னா அதனால வந்த கவலை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாது மரண பண்பாட்டு மூலியமா நம்மளால முடியாது போர்க்களத்தில் மரணம் நடக்க போகுது அவங்க சாகலாம் இவங்க சாகலாம் ஒண்ணு அவங்க இவங்களை கொள்ளலாம் அவங்களை கொள்ளலாம் அப்ப அந்த மரணத்தை வைத்து உறவினர்கள்லாம் நிக்கிறாங்க பீஷ்மர் திருவுணர் மட்டும் இல்ல எல்லாம் சொந்தக்காரங்களுக்குள்ள சந்தாங்க மாம மச்சனை அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அதனால இவனுக்கு என்ன வந்துருச்சு கவலை வைத்தது கவலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மனதில் குழப்பம் வருங்க எது நல்லதுன்னு தெரியாது எது கெட்டதுன்னு தெரியாது எது தர்மம்னு தெரியாது எது அகர்மம் தெரியாது அதனால் இவனுக்கு மோகம் வருகிறது பற்று பற்றினால் கவலை கவலையினால் குழப்பம் மோகம் வந்து குழம்புறாங்க குழம்பி தவிக்கிறான் தர்மத்தை அதர்மமா பேசலாம் அதர்மத்தை தர்மமா பேசறான் போர்க்குடத்த போய் எதிரி நிற்கும் போது துப்பாக்கி வசி நிற்கும் போது இல்லை அவனால சொல்லக்கூடாது பாவம் சொன்ன எப்படி இருக்கும் பாகிஸ்தான் யுத்தத்துல கமாண்டர் பக்கம் இருந்துகிட்டு மீன்களை சொல்றது பாவம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கடையை பாதிப்பு நீங்க போங்க அப்படி பேசுறான் குழம்பி பேசுறான் அதனால என்னாச்சு சொன்னா குழப்பம் அந்த சோகம் சோகத்திற்கு காரணம் சோகத்தின் இளைவு மயக்கங்கம் குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலை ஏற்பட்டு சண்டை கூட மாற்றம் செய்து உட்கார்ந்துடும் இதே முதல் அத்தியாயம் ஒண்ணும் கிடையாது முதல் அத்தியாயத்தில் என்னன்னா பற்று கவலை மயக்கம் முதல்ல போற்கள் அணிமணிப்பு எப்படின்னு சொல்றாரு முதல்ல சண்டையை ஆரம்பிச்சது அவங்கதான் சண்டை ஊதுறாரு எல்லாரும் சங்களை ஊதுறாங்க தயார்ன்னு சொல்லி இவனுக்கு பற்று வருது கவலை வருது அதனால மோகம் வருகிறது சண்டை போட மாட்டேன்னு சொல்லி வெள்ளியும் அம்மியின் கீழே போட்டு பெஷாம உட்காந்துட்டான் உடனே பகவான் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சாங்கிய யோகம் சாங்கிய யோகம்னா சாங்கியம்னா ஆத்ம ஜானம் ரத்தம் தன்னை பற்றிய அறிவு நம்மை பற்றிய அறிவு ஆத்ம ஜானத்தை பற்றிய அறிவு சாங்கிய யோகம்னா தன்னை பற்றிய அறிவை விளக்கும் தலைப்பு ஆத்ம ஜானத்தை விளக்கும் தலைப்பு இதுல எல்லா விஷயமும் வருது இருந்தால் நிச்சயமா ஆத்ம ஜானம் தன்னை பற்றி அறிவினா தன்னை உயர்த்துவது யோகம் தான் தலைப்புன்னு பெயர் உயர்த்துவதுன்னு பேர் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் உபக்கிரம அத்தியாயம் சொல்லுவாங்க எப்படின்னா தலைப்புச் செய்தி வாசல் நியூஸ் முதல்ல என்ன சொல்லுவாங்க தலைப்பு செய்திகள் அல்லது நித்திய செய்திகள் சொல்லுவாங்க தலைப்பு செய்திகள் நித்திய செய்திகள் சொல்லிட்டு போற வேண்டாம் விரிவான செய்திகள் இங்க இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மொத்த விளக்கம் பதினாறு அத்தியாயம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதையுடைய சாரம் வேதத்தின் சாரம் கீதை கீதையின் சாரம் சாண்டிய யோகம் இரண்டாவது அத்தியாயம் சொல்லப்பட்டது இங்க நாலு விஷயம் சொல்றாரு என்ன விஷயம்னா அர்ஜுனன் சிஷியனாக மாறுதல் அர்ஜுனனுடைய மனதில் வந்த மாற்றம் சொல்லப்படுகிறது அர்ஜுனா நண்பனா இருந்தவன் நண்பனா இருந்தவன் சிஷியனாக எப்படி மாறுகிறான் சொல்லப்பட்ட அந்த வேதாந்தம் படிக்கிறதுனால முதல் சிஷியனாக வேதாந்தம் படிக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன நிஜமாக சிஷியன் பிறகுதான் மற்ற எல்லாம் சிஷியனாக இருந்தால்தான் படிக்க முடியும் எந்த கல்வியுமே சிஷியனாக இருந்தால்தான் அந்த கல்வியை கற்றுக்கிற இவன் எப்படி சிஷியனாக மாறுகிறான்னு சொல்கிறார் பிறகு ரெண்டாவது தலைத்து ஞான யோகம் ஆத்ம அனாத்ம அறிவு தன்னை பற்றி அறிவு நான் யார் இந்த உடம்புன்னா என்ன உயிர்னா என்ன ஆத்மான்னா என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இதுக்கு பேருந்து ஞான யோகம் சாங்கியம் எடுத்தடுத்து சொல்லுறாரு ஞானயோகத்தை மூணாவது தலைப்பு கர்ம யோகம் செயல் நாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதி வேண்டும் தகுதி இல்லை என்றால் கர்மயோகம் செய்யணும் அந்த கர்மயோகம் எப்படி செய்யணும் மூணாவது தலைப்பு சொல்றார் நாலாவது லட்சணங்களை சொல்லி ஞானத்தினால் பெறக்கூடிய பலன்களை சொல்லுகின்றார் இப்படி நாலு தலைப்பு இந்த அத்தியாயத்தில் இருக்கு பகவான் என்ன பண்றாரு எடுத்த உடனே ஒரு நண்பனை கூட சொல்றார் உட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் தத்துவம் பேச முடியே ஏன் பாகத்துல உட்கார்ந்துருக்க இதெல்லாம் நல்லதா வேலையை பாரு சொல்லுவோம்ல ஒருத்தன் ரொம்ப சோகத்துல ஏதோ வீட்டை உட்கார்ந்துருக்கான் அவன்கிட்ட போய் இந்த சோகம் அதான் காரணம்லாம் சொல்ல முடியாது இப்போ ஏன் அப்படி கஷ்டப்படுற வேலையெல்லாம் கெட்டு போகுமா இல்லையா இப்படியேப்பா சசந்து போய் சோர்ந்து போய் உட்காந்துன்னா இப்போ வேலையெல்லாம் கெட்டுரும்ப்பா அப்படி எந்திரிச்சு வேலையை வைப்பார் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக சொல்றாரு முதல்ல ரெண்டாயிரத்தி ஆயிரத்துல வாயே கிடக்குறாரு இதில் ஒரு பெரிய குணம் இருக்கு வந்து ஒருத்தர் கஷ்டத்தை சொல்கிறார் அவன் ரெண்டு வார்த்தை சொல்லுவான் அவங்க என்ன ஒன்றுவான் அதுக்கும் நம்ம ஆரம்பிச்சிருவோம் உபதேசத்தை அவன் என்ன கஷ்டம்னு புரிஞ்சாது தானே அதுக்கு தீர்வு சொல்ல முடியும் வீட்லேயே ஒரு குழந்தை வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கல முதல்ல கேட்குறதே கிடையாது ரெண்டு வார்த்தை கிட்ட நம்ம உபதேசத்தை ஆரம்பிச்சுங்க பொதுவாக தெளிவாக என்ன சொல்கிறான்னு கேட்கணும் சில பேர் ரொம்ப தேவையில்லாமையும் பேசுவாங்க அதை அழகாக கட் பண்ணவும் தெரியல சில பேர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோல வந்து பேசாதீங்க வீட்டில் இருக்க எல்லா கேலையும் சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம கேட்க முடியுமா ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை பொறுமையாக கேட்கணும் யாராக இது ஒரு பன்பு எபிசோட் பண்ணுதான் வீங்க அழகாக அமைதியாக உட்கார்ந்து முதல் அத்தியாயத்தில் வாயை திறக்கவே இல்லை அர்ஜுனை எளிவண்ண புலம்பனான குழந்தை தளட்டுன்னு இருக்கா இருக்கார் ரெண்டாவது அத்தியாயத்தில் லேசாக ஒரு சொல்றாக்க சொன்ன உடனே அவன் வந்து அதுக்குள்ளே சிஷியாக நான் மாறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கருத்துக்கள் பார்க்கணும் இப்போ சொன்னது மாதிரி இவன் தீரப்பட்டு உட்கார்ந்துருக்கான் இவர் என்ன சொல்றார் மனச்சோவை அடைஞ்சு இது புகழியும் தராது சொர்க்கத்தையும் தராது நல்ல விதியிமா இருக்க எதிர்த்து சண்டை போடும் சொல்லி பாக்குறார் இவங்க ஐயா அறிமா அர்ஜுன் ஒரு வருஷம் ஐயாத வாசத்துல அப்ப என்ன அதோட சொல்லி முடிச்சத பிறகு இவன் சிஷியனாக மாறிக்கின்றான் இங்க முதல்ல நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும் எப்படின்னா துயரத்துக்கு பல காரணம் இருக்கு மேலோட்டமான காரணம் பல காரணம் இருக்கு அடிப்படையான காரணம் ஒரே காரணம் இருக்கு நம்மளுடைய லட்சியம் எப்படி கிட்ட வச்சுக்கோ ஒரு வாழ்க்கையிலோட என்ன பல லட்சியம் என்ன பணம் செம்பாதிக்க இல்லைன்னா கலெக்டர் ஆகிறேன் டாக்டர் ஆகும் ராதாகணம் இதான் பல லட்சியம் உண்மையான லட்சியம் என்ன தெரியுமா சந்தோஷமா இருக்கும் அமைதி அதிகப்படி அமைதியை சந்தோஷமா இருந்தார் இவர் என்ன நினைக்கிறார் பணம் கிடைச்சா அமைதியும் சந்தோஷம் வந்து நினைக்கிறாரு ஒருத்தர் பதவி கிடைச்சா அமைதியும் சந்தோஷம் வந்து நினைக்கிறாரு ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியமா இருந்தா அமைதியும் சந்தோஷம் வச்சு நினைக்கிறாங்க ஒருத்தர் சொத்து நிறைய சேர்ந்தா அமைதியும் சந்தோஷம் வச்சு நினைக்கிறாரு உண்மைதான் ஆனா அப்பதைக்கு இருக்கும் இப்போ அடுத்த ஆரம்ப இங்க என்ன சொல்றாருன்னு எல்லா துன்பத்துக்கும் காரணம் எல்லாருடைய லட்சியமும் என்னன்னா எல்லாருடைய லட்சியமும் இன்பந்தான் ஆனா இன்பத்துக்கு காரணமா பழ வச்சிருக்கோம் நாம இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா அதே மாதிரி துன்பத்துக்கு காரணம் பழ வச்சுருக்கோம் பணம் இல்லை வசதி இல்லை காரணம் இல்லை பையன் சரியாகல அது சரியில் பல காரணம் வச்சிருக்கோம் இங்க என்ன சொல்றாருன்னா எல்லா துன்பத்துக்கும் ஒரே காரணம் புத்தி இல்லைங்கிற அறிவில்லாதவர்கள் எதை பற்றி அறிவு இல்லாததும் கண்ணை பற்றி அறிவில்லாததும் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கு இல்லாத மனுஷனே கிடையாது வாசந்தோறும் வேதனை இருக்கும் ஒரு பாடலே இருக்கு அதனால எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு அதை நீக்குவதற்கு இங்கு முயற்சி செய்கின்றார் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே காரணம் அறியாமை அஜானம் அப்ப அறியாமை நீக்கினா கஷ்டம் போயிருமா இல்லையா அப்ப ஞானம் வந்தா அறியாமையா அதற்காக மாத்த போறாரு இது அடிப்படையா சொல்றேன் பதினோராவது சுலோகத்தில் எங்களுக்கு விரிவான விளக்கம் எல்லாம் வருது இவன் எப்படி சிஷியனாக மாறுகிறான்னு சொல்றாரு முதல்ல நம்ம மனசுல சிஷியனா மாறுறதுக்கு நாலு மாற்றங்கள் ஒண்ணு தான்கு தன்னிடம் என்ன குறை இருக்கோ அதன் மூலம் சில பேருக்கு தான் குறைய தெரியவே தெரியாது தான்கிட்ட என்ன முறை இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது கண்டுபிடிச்சா மட்டும் கத்தாது அதை நீக்க நாம முயற்சி பண்றோம் நீங்கல அப்ப என்னால் நீக்க முடியாதுங்க தெரிஞ்சுக்கிறோம் நாம ஓரளவு முயற்சி பண்ணுவோம் ஒரு நோய் வருது ஏதோ தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் அதுல நீங்க டாக்டர்கிட்ட போகணும்னு நினைப்பேன் அப்ப காங்கிட்ட குறை என்னன்னு தெரியணும் அதை தன்னால நீக்க முடியலன்னா முடியலீங்கிறது தெரிஞ்சுக்கிறனும் யார்கிட்ட போனா சரியா நீக்குவாருன்னு தெரியணும் அவர் கட்டி சடங்குடையது நாலு விஷயம் ஒன்று டாக்டர்கிட்ட குற்றம் தெரியணும் குறை தெரியாமல் நிவர்த்தி பண்ண முடியாது என்கிட்ட ஒரு கெட்ட ஒன்று அது நீக்கு நீக்குன்னா எனக்கே அந்த கெட்ட படம் எப்படி நான் நீக்குன்னு தெரிஞ்சாதானே நீக்க முடியும் என்ன குறை சட்டைகளை அழுத்திருச்சது தெரிஞ்சாதானே நீக்கணும் இல்லாட்டி நீக்க முடியுமா வினோபாவை அவர் சொல்வார் வெள்ளை உள்ளத்தின் மகிமைன்னு சொல்வார் இந்த கதராடை அம்மையான வெள்ள வெள்ளை ட்ரெஸ் போட்டாங்க அவர் கேட்டார் ஏன் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அழுக்காயினும் அப்படின்னு சொன்னார் வெள்ளை ட்ரெஸ் போட்டா அழுக்காயின்னு சொன்னார் என் கலர் சர்ட்டை வந்து அழுக்கா திருப்பி ஒரு கேள்வி கலர் சர்டை அழுக்காதா அழுக்க ஆகும் தெரியாது அப்படி நீ அழுக்க ஆகக்கூடாதுன்னு விரும்புறா தெரியக்கூடாதுன்னு விரும்ப முடியாது அழுக்கு ஆகக்கூடாதுன்னு விரும்புறியா அழுக்கு தெரியக்கூடாதுன்னு விரும்ப அழுக்கு தெரியாத சுத்தம் பண்ண மாட்டான் அது திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கும் அழுக்கு பட்டுச்சுன்னா தெரிஞ்சுன்னு வச்சுங்க உடனே வெள்ளச்சேட்டை போட்டுருக்கான் ஒரு கருமி சட்டை போட்டு கடைச்சு போயிருவான் போட்டா கழுவம் இது சிஷ்யனுக்கு முதல்ல தகுதி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தெரியலாம் ஒருத்தர் போய் பாடம் படிக்க போவாது ஒரு குரு கிட்ட போய் கேள்வி கேட்க போவாரு இவர் தெரிஞ்சாலும் சொல்லிட்டு இருப்பார் அவரை பாடம் நடத்துவாரு எனக்கு தெரியல சொல்லு முடியல தெரியலை கண்டுபிடிக்கின்றான் என்ன நோய் தெரிஞ்சுக்கிறோம் அதை நீக்க முயற்சி பண்றோம் முடியலை முடிஞ்ச நீக்க முடியும் எந்த டாக்டர் அங்க போய் சரணடை நாம் என்ன பண்ணோம் காரை சரி பண்ணி பா போவோன்னு சரி பண்ண முடியலை முடியலன்னு என்ன பண்ணோம் அடுத்து என்னமோ குறை இருக்குன்னு முதல் தெரியணும் அந்த குறையை சரி பண்ண முடியலேன்னு தெரியணும் யார்கிட்ட போனால் எந்த மெக்கானிக்கிட்ட போனால் சரி பண்ணுவாருன்னு தெரியணும் அந்த மெக்கானிக்க கொடுக்கணும் ஏன்னு மாதிரி இல்லையா இதை அழுஜனை இங்கே செய்கிறான் என்ன பண்ணுறான்னா முதல் வித்தியாயத்தில் புலம்பனாம் எனக்கு பற்று கவலை சோகம் வந்தது அதை சொல்லவே இல்லை பற்று வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு சோகம் வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் இவன் அதர்மத்த தர்மமா பேசிட்டு அதை நியாய நிகழ்ச்சி கொன்றவனே சொல்லவனே மது என்ற அரக்கனை கொன்றவனே பீஷ்மரையும் துரோணரையும் கொல்ல சொல்கிறாய் எப்படி கொள்ளுவேன் சொல்ல மாட்டான் எனக்கு ரோடர் அப்படிதான் சொல்ல மாட்டான் நீயும் அரக்கனை கொண்ட பயவரை கொடுங்க தாத்தாவையும் பார்த்தவன் எப்படிப்பா கொள்ளுவேன் பற்றி எனக்கு இருக்குன்னு ஓப்பனை சொல்றான் முதல்ல எனக்கு சோகம் இந்த சோகத்தில வந்து என்னால் விடுபடவே முடியவில்லை அப்படின்னு சோகத்தையும் ஒத்துக்கிறாங்க அர்ஜுன் அவனே சொல்றான் அவனுக்கு பெரிய சோகம் வந்திருக்கு இதுல இருந்து எனக்கு விழிப்படுவது எப்படின்னு தெரியவே இல்லை குழம்புறான் சோகத்தை எனக்கு அவ்வளவு பெரிய சோகத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான் பிறகு என்ன சொல்றான்னு சொன்னா மோகமும் வந்திருக்கிறது எது தர்மம் அதர்மம்னு தெரியல நாம ஜெயிக்குமா அவன் ஜெயிப்புமா என்னமே எனக்கு ஒன்றும் அதனால மோகமும் வந்திருக்கிறது எனக்கு பற்று வந்துள்ளது சோகம் வந்துள்ளது மோகம் வந்துள்ளதுங்கிறத ஒத்துக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆரம்பத்தில் ஒத்துக்கிறான் இன்னொரு விஷயம் சொல்றான் என்ன சொல்றான்னு சொன்ன இந்த உலகத்தில் இப்ப வந்து மரணத்தின் அடிப்படையில் எனக்கு எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வளமான ராஜ்யத்தை எதிரி ராஜ்யத்தை கொடுத்தா கூட என் மனசுல இப்ப இருக்க சோகம் போகும் எனக்கு தெரியல இந்திர கொடுத்தாலும் சோகம் போகும் தெரியல அதனால இந்த சோகத்தை எது போக்குமோ அது உனக்குத்தேன் தெரியும் நீதே சொல்ல முடியும் நீ பகவான் உன்னை சரணடைகிறேன் எனக்கு சொல் அப்படிங்கிறாங்க சரணாரதி அடைகிறாங்க எப்பயுமே தத்துவ விஷயத்தை மட்டும் கேட்டாலும் சொல்லக்கூடாது கேட்கிறான் அவனால சொல்லப்படாது சில பேர் சொல்லுவாங்க ஏன் அங்க ஹீமனுக்கு சொல்லலை அவர் ஏன் தர்மனுக்கு சொல்லல ஏன் கேட்பாங்க துரியோதனை கேட்டாலும் சொல்லிருப்பார் முறையா கேட்குங்களா அர்ஜுனை கேட்டான் சொல்றாரு பிறகு சிஷியன் ஆவதற்கு இன்னொரு தகுதி வேணும் ஆணவம் அழிய வேண்டும் பணிவு வேணும் இவன் என்ன சொல்றான்னா நான் பிச்சை எடுத்து உண்பதற்கு கூட தயாரிக்கிறேன் இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில சாப்பாட்டுக்குள்ளேன்னு பிச்சை எடுக்கிறது தான் இழிவான ஒரு நிலை சொல்லுவாங்க சாப்பிட்டு போயிடலாம் கிராமத்தில் சாதாரணம் சொல்லுவாங்க நீ இப்படி வாடு பிச்சை எடுத்துட்டு உண்டு ஏன்னா அடுத்த இழிவான நிலைய சொல்றது உங்களுக்கு இவ என்ன பிறகு பிச்சை எடுக்கிறதுங்கிறது உயர்ந்த மனநிலையும் ஒண்ணு எப்படின்னா ஆணவத்தை அழிக்கும் சாப்பாட்டுக்கு இல்லை வழியில்ல கிச்சி எடுக்கிறது இழிவு ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்தா ஒரு பிரம்மச்சாரிக்கு அந்த காலத்தில் முதல்ல கொடுக்குற ட்ரெயினிங் என்ன தெரியுமா திச்சி எடுத்துக்கலாம்னு அனுப்பாங்களாம் கட்டை கொடுத்த ஏன்னா ஆணவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவோம் நம்ம பண்பாட்டிலே ஒரு அழகான பழக்கம் இருக்கு இந்த காலத்தில் அப்படின்னா பண்ணிவிடுங்க டீச்சிட் எடுப்போம் பார்த்துருக்கீங்களா காவடி எடுப்பாங்களா பிச்சை எடுத்து டீச்சி எடுக்கிறது பிச்சை எடுத்து தாவடி எடுக்கிறது ஏன் கோடீஸ்வரன் அர்த்தம் இருப்பேன் இருப்பாரு தெருவில் போய் கற்று எடுத்து இச்சை எடுத்து அவர் தாவடி கேட்டு வருவாரு டீச்சர் எடுத்துகிட்டு எடுத்து என்ன அர்த்தம்னு சொன்னா என்ன கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த பிச்சையை எடுக்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு பணிவு வரும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு விவேகானந்தனுடைய சிஷிய இருக்கிறதுனா துணி கூட இல்லாமல் கவுல் கண்டத்தை கட்டி ஒரு மண்டபத்தில் வந்து பிச்சை எட்டு சாப்பிட்டாங்க இன்னைக்கு ராமகிருஷ்ண மரத்தில் வசதியாக இருக்கலாம் பிச்சை எட்டே சாப்பிட்டாங்க ராமயானந்தங்கட்டியில் ஒரு பெரிய டிஎஸ்பி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார் இருக்கு கோதீஸ்வரர் எஸ்டேட் நிறைய இருக்கா கம்பத்தில் நிறையக்கூடிய இந்த ஆஸ்பத்திரிக்கு இடம் கொடுத்ததே அவர் இன்னைக்குலாம் தெரியாது இரநூறு முன்னூறு கோடிக்கு மேலே போறது அவர் தேனிக்கு வருவார் தேனி ஆசிரமர் ட்ரஸ்டி பத்து நாள் சொல்லலாம் பையன் போட்டுட்டு பிச்சை அடிச்சு சாப்பிட்டு போய்ட்டு பிச்சை அடிச்சு சாப்பிட்டு ஒரு நாள் கூட பட்டினியில் நல்ல சாப்பாடாக கிடச்சிருச்சுன்னு பத்து நாள் வீட்டில் சொல்லலாம்னு போய் அதனோட அனுபவம் அவர் கிடைச்சிருச்சு நம்ம அதனாலதான் டி சித்தி இந்த காவிரியை பிச்சை எடுக்க படப்பையே வச்சுருப்பாங்க இவன் என்ன சொல்கிறான் ஆனால் பிச்சை எடுக்க கூட தயார்ன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வீரர் எவ்வளவு ஒரு ஆணவத்தில் இருந்தான் இவனை ஜெயிக்கவே முடியாது அர்ஜுன ஒரு ராஜா இவங்களை போன்றதை பிச்சை எடுத்து கூட சாப்பிட்றேன்னு பணிவினுடைய உச்சத்துக்கே வரலாம் அது மட்டுமல்ல எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் இந்த வெற்றி வேண்டாம் தான் வைராகியம் பிறகு சொல்லுவான் இதில் வந்து விவேகம் வருது எனக்கு வந்து இதெல்லாம் தெரியலை இதில் சரியது தப்பதுன்னு தெரியுதுங்கிற புத்தியும் வருதுவனுக்கு இந்த மூன்றே அவனுக்கு வருது ரசிக்கையே தான் என்ன பிரடோபணி சத்ரவர் மந்திர பொருள் அது சும்மா சிம்பிளாக சொல்வேன் எ நசிக்கிறதுனா அவங்க ஒரு ராஜா வந்து யாகம் பண்ணுறார் சொற்கத்துக்காக அந்த யாகத்தில் செய்யக்கூடாது தான் மன்னிவர் தானம் பண்ணி இவர் என்ன பண்ணுவார் தேவையில்லாதான் தானம் பண்ணுவார் நசிக்கிறனு சின்ன பையன் அப்பா தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவர் புரிய வைக்கிறதுக்காக என்ன எல்லாத்தையும் தானம் பண்ணி என்னையாவது தானம் பண்ணுங்கன்னு கேட்பான் உடனே எமனுக்கிட்டே தானம் பண்ணிடுவான்னு யாகசாலையில் நம்பிடுவார் உடனே அங்கே போயிடுவான் எமன் அவன் அங்கே எவ்வளோ என்ன ஆகா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சும்மா கதை எப்படி போனேன் என்ன அதெல்லாம் அந்த காலத்தில் சில விதிகள் இருக்கு தாத்யத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது வெளியே அன்னைக்கு ஒரு மூணு வடம் பெறேன்னு பாருப்பார் மூணு வடம் பெறேன் கேள்வி மூணு நாள் வெயிட் பண்ண அப்படிங்கும்போது முதல்ல என்ன கேட்பேன் எங்கள் அப்பாவுக்கு அப்பா யாக பண்ணிவிட்டாரு அதனால அவருக்கு அந்த யாகத்துக்கு படம் கிடைக்கிறதுக்கு அப்பாவுக்காக ஒரு வரம் குடும்பத்துக்காக இருக்கா பிறகு நான் போன அவங்களாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவான் அது ஒன்று கேட்போம் ஒன்றாவது கேட்பான் இறந்த பிறகு மனுஷன் என்ன ஆகுறா இறந்த பிறகு மனிதன் என்னவாகிறான்னு கேட்பான் அதை கேட்காத உனக்கு இந்த ராக்கியத்தை கூட இருந்தாங்க அப்படின்னா என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு மரணம் வருமான வராதாங்கிறா வரும் அதை சொல்லுங்கள் அப்படியே தான் இல்லை உனக்கு வீண்டு ஆயுதாங்க அப்படின்பா சரி எவ்வளோ ஆயுள் கொடுப்பீங்க பத்து கோடி வருஷம் கொடுத்தீங்களா கொடுத்துட்டு போங்க பத்து கோடி வருஷம் கூட கழிச்சாச்சு அதை சொல்லுங்கம்மா என்னென்ன தருவார் உனக்கு ராஜ்யம் தரு அது தருவேன் இந்திர பதவி தரு எது கொடுத்தாலும் இந்திரனுக்கு ஆய்வு உண்டு இறந்த பிறன் என்ன சொல்லுங்கம்மா இதுதான் வைராக்கியம் எதுவும் வேண்டாம் இதை சொல்லுங்கள் சொன்னது மாதிரி அர்ஜுன சொல்றான் இந்த ராஜ்யம் வேண்டாம் ராஜ்யம் கொடுத்தாலும் வேணாம் இந்திர வேணாம் என் மனசுல இப்ப இருக்கக்கூடிய துயரத்திற்கு வழி சொல்லி சரணாகதி அடைகின்றான் சரணாரிதி அடையுடைய முதல் டாபிக் அர்ஜுனன் நண்பனாக இருந்தவர் சிஷ்யனாக மாறுகின்றான் உடனே என்ன பண்றார் அவரு உபதேசத்தை ஆரம்பிக்கப்போ முதல்ல மேலாட்டமா உபதேசம் பண்ணார் ஒரு அர்ஜுன பஷ்ட ஒத்துக்கிட்டான் சோகத்தை ஒத்துக்கிட்டான் மோகத்தை ஒத்துக்கிட்டான் பணிவோட கேட்கிறான் ஆணவங்களாய் இல்லாம கேட்கிறான் சரணடைகிறான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார் எப்படி ஆரம்பிக்கிறாரு புன்முறுவர் கூத்தவராய் ஆரம்பிக்கின்றார் இதில் ஒரு தாற்ப சொல்லுவாங்க ஒரு மனசுல அமைதியும் ஆனந்தமும் இருந்தாலும் முடிச்சிட்டு வரும் இவருக்கு எப்பயுமே அமைதியும் ஆனந்தம் இருக்கும் போர்க்களத்தில் தங்கை மகன் அபிமன்யை இறக்கும்போது கூட லேசே இருப்பார் கிருஷ்ணர் எப்பயுமே அமைதி ராமர் அப்படி இல்லை ராமர் மனித அவதாரம் அடுவார் கிருஷ்ணன் பூரண அளவார் அதனால் எப்பயுமே குன்சுரிப்போட இருப்பான் இங்கே குன்சுரிப்போட உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார் அது மட்டும் இல்லை ஒரு குழந்தை வந்து ஒரு பலூன் உடஞ்சு வச்சுன்னு அழுகுது என்ன செய்வான் அதை சமாதம் நம்ம கஷ்டமாக அது ஆனது நம்ம லேசை அது மாதிரியான ஈஸியான விஷயம் இவருக்கு இவருடைய துர்க்கம் எல்லாம் சாதாரண விஷயம் ஈசியா உன்ன மேல எடுத்துவேன்னு சொல்லி லேசே இவர் சொல்றார் அதனால என்ன சொல்றாருன்னு அடுத்து உபதேசத்தை ஆரம்பித்துறாரு ஆரம்பிக்கும் போல என்ன சொல்றார் சொன்னா வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அதை அடைய சாதனை என்னன்னு சொல்றார் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிருக்கும் ஒரே லட்சியம் துன்பம் இல்லா வாழ்வு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதை அடைய வழி ஆடு எல்லாருக்கும் ஒரே லட்சியம் துன்பமில்லா வாழ்வு சந்தோஷமா இருக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் லட்சியம் இதை அடைவதற்கு ஞானம் தான் வேணும்னு யாருக்குமே தெரியாது இந்த ஞானத்தை அடைவதற்கு படசாதன இருக்கு பக்தி இருக்கு எல்லாருக்கு சமம் இருக்கு சமம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இறுதியான சாதனை ஞானம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போகும் துயரம் போகும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது முதல்ல என்ன சொல்றாரு சொன்னா இந்த ஆத்ம தத்துவம் தான் சாரம் கஷ்டமான போஷம் ஞான யோகம் இது கொஞ்சம் சிரமமான விஷயம் அது புரிகிறது இதுக்குர்மையம் புரிய அளவுக்கு கேளுங்களை கையசிட்டு ஆரம்பிச்சியான தன்னை பற்றிய ஞானம் உன்னை நீ அறிஞ்சேன்னு சொன்னா உனக்கு துக்கம் வந்து போயிடும் உன்னை நீ அறிந்தாயி உனக்கு ஒரு கேடு இல்லை என்னை நீ கேட்பாயாக உபதேசிச்சனி கைவில் பாட்டு சொல்ற அறிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு கேடு வராதுங்க சிஷியான் சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியாமாத தரணியில் ஒருவர் உண்டோ உங்களை அறிஞ்சா துத்தமோ நான் சொல்றேன் எங்களை எங்களுக்கு தெரியாதா தானே கேள்வி கேட்போம் என்ன எனக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்கமா இல்லையா இங்கே தெரியலை மேலோட்டமாக நம்ம யாருமே தெரிஞ்சிருக்கிறோம் அடிப்படையில் தெரியலை பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கு எல்லாரும் கேட்டுப்பீங்க எம்ஜிஆர் பாட்டு உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாங்கிற நீ எவ்வளவு உயர்ந்த அடைஞ்சாலும் சரி தாழ்ந்த நிலை அடைஞ்சாலும் சரி இப்போ இருக்க முடியும் இந்த படத்துல ஏதோ ஒரு கண்ணதாசன் வரி கிடைக்கும் அவ்வளவு அருமையான வரி அப்ப நம்மை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார் பொதுவா இங்க ஒரு வார்த்தை சொல்ற நீ வந்து துயரப்படக்கூடாத விஷயத்துக்கு துயரப்படுற ஞானிய போல பேசுற ஞானி இருக்கிற விஷயத்து நடந்துடமாட்ட விஷயத்திற்கு துயரப்படுகிற பேசுகிறாய் பண்டிதன் பண்டிதரை போல் பேசுகிறாய் உயிருடன் இருப்பவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள் இப்ப ஒரு இடத்துல ஒரு குழந்தை பழுது வச்சிருக்கு அந்த பலூன் உடைஞ்சு போல அழுக ஒரு பெரியவர் அதே பலூன் உடஞ்ச கழுதும் உடஞ்ச வச்சுக்கோங்க நீ பலூன் உடஞ்சது அழுகுற மாதிரி அழுகிறேங்கிறார் இந்த விஷயம் நீ சொல்ற விஷயம் தேரப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வீட்டுல வீடு ஒரு சோகம் ஒரு மரணம் நடந்திருக்கு எல்லாரும் அழுகிறாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்குமே தெரியாது கஷ்டப்படுவோம் நடந்து போயிடுச்சே கஷ்டப்படுவோம் இப்ப நடக்கிறது நினைச்சு கஷ்டப்படுவோம் யா வச்சுக்க எதிர்காலம் நம் கையில் இல்லை ஜோதிட உண்மை மாற்றமெல்லாம் கிடையாது ஆனா அந்த ஜோதிடர்களுக்கே தெரியாமல் சில நேரத்தில் கண்ணை மறைச்சிடாரு கடவுள் உங்களுக்கு கடவுளுடைய அனுகரம் ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்லியிருப்பார் எப்படி நடந்துச்சுன்னா தெரியாது மாறி வர அதில் எதிர்காலம் கடவுளுடைய முறை கடந்த காலத்தெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க சில பேர் எதிர்காலத்தில் சொல்லுங்கிற மாறி நிறைய பார்க்கலாம் ஏன்னா அது கடவுளுடைய கையில் ஒருத்தருக்கு இன்னும் அதே மாதிரி டாக்டர் சொல்கிறாரு உனக்கு இந்த நோய் நோய் உனையை காப்பாற்றவே முடியாது இதை பழக்கவே முடியாது சொல்லிடுறாரு டைம்லாம் முடிச்சிடாருக்காரு பெரும்பாலும் அப்படி நடக்குது உயர் அது பார்த்துருக்கீங்க சாய்பாபாவும் சொல்லுவாங்க தனியாக இருக்கையை கைவிட்ட கேஸ் கோயில் இருக்குன்னு சொல்லி சேந்தமங்கலத்தில நடந்துச்ச ஒரு விஷயம் சொல்லியாரு நம்ம ஓங்கார சாண்ட குருவுடைய குரு சுவம் பிரகாச சாதிகம் சொல்லி சேந்தமங்கலம் மக்கள் பிரத்தாத்திரையர் கோயில் இருக்காங்க அங்கே ஒரு கேன்சர் பேஷண்ட் டாக்டர் வந்து ஒரு மாதத்துல இறந்து போயிடணும் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சொல்லி வராறாங்க வந்த ஒவன அவர்கிட்ட என்னப்பா அவர்தான் நிர்வாக சாமி அப்ப இப்போ எல்லாம் கிடையாது அந்த மாதிரி என்ன சொன்னோன்னு சரிப்பா நீ வார்டு பஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாரம் எடுத்து சொன்னார் அவர் எதாவது கஞ்சி சாப்பிட்றாரு அவர் கொடுக்குறாரு இருக்காரு அவரெல்லாம் சரியாக போயிடுச்சு போன்றார் நடந்த சம்பவம் இல்லை போய் செக் பண்ணுறாரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்க்குறாரு ஒரு நோய் இல்லைங்கிறாரு டாக்டர் ஒன்றுமே இல்லைங்கிறாரு அதே டாக்டர் ஒரு மாதத்துல இறந்து போகன்னு சொன்ன டாக்டர் ஒன்றுமே பிற அவர் வர்றார் அவர் வந்து ஒரு கல்ஸ் எடுக்கிற சிற்பி அவர் வந்து ஒரு கல்ஸ் எடுக்கிற சிற்பி அவர் வந்தவனே ஐயா எனக்கு என்ன குணமாயிடுச்சுங்கிறாங்க என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற அப்ப சொல்றாரு நான் இப்போ ஏதாவது பண்ணணும் நான் ஒரு சிற்பி என்னால் என்ன பண்ணணும் தெரியும் நான் ஏழைங்கிறேன் தத்தாத்திரையோட கோழி கேட்டுக்கேன் அங்கிருந்த கல்ல வச்சு அந்த தத்தாத்திரையை அந்த ஆத்மஸ் அவருடைய அந்த அன்ப இருந்து பண்ணதுனால அற்புதமா பண்ணியிருக்காரு சிலைய சின்னதான் ரொம்ப அருமையாக இருக்குது சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு அம்சம் சேர்ந்த தப்பாக்கரையர் குழந்தை வடிவத்தில் பண்ணியிருக்காரு அந்த மண்டபமும் அப்படியே அமைச்சு கொடுத்துருக்காரு அப்போ எதிர்காலம் நம் கையில் இல்லை அதை பற்றி பேசவே வேண்டாம் தான் என்னதான் இருந்தாலும் கூட கடவுள் நினச்சா ஒரு செகண்டை மாத்திர முடியும் முடியுமா முடியாதா முடியும் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற காலத்தில் என்ன செய்யணும்னு பார்ப்போம் இங்கேயும் கவலைப்பட்டு படம் தான் நீக்க முடியாது அதனால இறந்தாருக்கோ இருப்பாருக்கோ புலம்பான் பண்டிதனுங்கிற முதல் சுலகத்திலே வேலை முடிச்சுட்ட நீ கவலை இதுக்கு காரணம் அறியாமைய பண்டிதனைப் போல பேசுகிறாய் பண்டிதன் அல்லங்கிற நீ ஞானிய போல பேசுற ஒரு படத்துல சொல்லுவாக்கல நீ டாக்டர் தானே படிச்ச இன்ஜினியர் போல பேசுற கட்டி ஒரு விளம்பரத்தில் இன்ஜினியர் மதுர்நாத் பாபு ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் ஏன்னா ஞானியை போல் பேசுகிறாங்க ஞானி இல்லைன்னு அர்த்தம் ஞானம் இல்லைன்னா துத்தம் இருக்குன்னு அர்த்தம் ஞானம் வந்தா துத்தம் போயிருன்னு அர்த்தம் அந்த சாரத்தை உன் முதல் சில வரே சொல்றேன் பாபு ராமகிருஷ்ணன் பரமேஸ்வரர் முதன் முதல்ல பார்க்க போகும் அவர் காலேஜ் ப்ரொஃபசர் அவர் தான் ராமகிருஷ்ணன் வாழ்க்கைய உபதேசம் எதுன்னு இருக்கார் ரொம்ப ஒரு சொல்றார் சார் நீ எப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவார் சார் உங்க வயசு எப்படி இருக்கான்னு கேட்டார் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவர் அஞ்சாயின் பார்த்து வேற மத நடத்தும் நீ பெரிய ஞானியோ அப்படின்னு பாரு இவருக்கு அப்படி சொல்வார் என்னுடைய ஆணவத்துக்கு முதல் சம்பட்டி அப்படி பாரு நீ பெரிய ஞானியோ அப்போ என்ன அடுத்த உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் அப்படி கேட்குறாரு ஞானி மாதிரி பேசுறேங்கிறார்கள் உனக்கு ஞானம் இல்லை நீ வந்து கவலை அர்த்தம் இல்லை இறந்தவங்களை நினைச்சோ இருக்கிறவங்களை நினைச்சோ கவலைப்படுற என்ன நினைக்கிற பீஷ்மர் சொர இறந்து போவார் நினைச்சு கவலைப்படுறாரு அந்த கவலை உனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி தன்னை பற்றிய ஞானத்தை சொல்லுகின்றார் துயரத்திற்கு காரணம் அறியாமை நினை நீங்க இந்த ஆத்மா அழிவதில்லை இருந்துகிட்டே இருக்கு உடம்பு அடியுது இந்த இளமை வாலிபம் முதுமை எப்படி உடலில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்படி ஒரு உடலில் இருந்து இனி ஒரு இனி ஒரு உடல் எடுப்பதும் அமைகிறது ஆத்மா அழிவதி இல்லை அப்படிங்கிறாரு இப்போ இந்த மின்சாரத்தில் கரண்ட் ஓழு பேன் ஓழுந்து லைட் எங்கிடு மின்சாரம் ரன்னுக்கு தெரியலை நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு இருக்கு நம்ம என்ன இருக்குன்னா ரெண்டு அம்சம் இருக்கு ஒன்னு உயர்ந்தும் தத்துவம் ஒன்று இருக்கு இந்த உடம்புன்னு இந்த ஃபேன் ஓடுறோம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு கண்ணுக்கு தெரியாத வருஷம் ஃபேன் ஓடுது கரண்ட் இல்லாம பேன் ஓடாது வெறும் கரண்ட் இருந்தாலும் ஃபேன் ஓடுது பேன் லேண்ட் காத்து வருமா வராது பயன்படுத்த முடியாது இந்த ரெண்டு தத்துவம் இந்த ரெண்டு தத்துவம் உடம்புல இந்த ரெண்டு விஷயத்தை குறிச்சு நீ கவலைப்படாதேங்கிற உடம்பை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத ஆத்மாவை பத்தி நினைச்சு கவலைப்படாதேன்னு சொல்றாரு முதல்ல ஆத்மாவை நினைச்சு கவலைப்படாதேங்கிறாங்க அதற்கு காரணம் ஆத்மா அடியாத இந்த கிழிஞ்ச சட்டைய தச்சு தச்சு போடுவோம் ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு வேற சட்டை ஓடுவோம் அது அந்த காலத்துல இந்த காலத்துல கிளிய இல்லைன்னா ஒரு வருஷம் ஆச்சுனாலே பழசு தூக்கி போட்டுவோம் இந்த உடம்பு பழசாகிறது புதுசாகிறது நம்ம கையில இல்லை சிலவருக்கு பத்து வருஷத்துல பழசாயிரம் தூக்கி போட்டு வேற உடம்புக்கு போயிடும் சிலவருக்கு நூறு வருஷத்துல கொலசா அது உடம்புக்கு போவோம் அப்படித்தான் உடம்பு நம்ம வேற உடம்பு கெடுக்கிறான் இந்த பழசு ஒரு ஏழை என்ன பண்ணுவான் சீக்கிரமே சட்டையை மாத்திடு மாற்ற முடியாது ஒரே சட்டையை திடீர்னு போட்டுக்கிட்டே இருப்பான் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க போட்டு போட்டு கலந்து போட்டுட்டு வேற பூஸ் வாங்கிக்கல இருக்கும் அது நம்ம சீக்கிரம் போனா வசதியானவங்க இருப்பான் புது உடம்புல கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு இருப்பான் அப்படி என்ன சொல்றாரு சட்டையை மாத்துறது மாதிரி ஆத்மா மாற்றி அதனால நீ வந்து ஆன்மாங்கிறது அறியவே அறியாது அதனால கவலப்படாதேங்கிறார் தூங்கும் போது இந்த உடம்பு உணர்வு இருக்கா மனசு தெரியுதா ஒண்ணும் இல்லாம இருக்கு மரணம் வள்ளுவர் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் விடப்படுகிறார் ஆண்டு எதிரிக்காத உடம்பு மரணம் அப்படின்னு வேற உரம்னு ரொம்ப எதிரி வந்துருவானுங்க அதனால இந்த ஆத்மா அழியாது நினைச்சு நீ கவலைப்படாத இன்னொரு தத்துவம் சொல்றாரு இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவதும் இல்லைங்கிறார் ஒரு பொருளை யாராலும் அடிக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணவும் இல்லை இருக்கிறத மாத்தலாம் மாத்தணும் தான் மாத்திக்கிட்டே இருக்கு ஒரு துருவை ஒரு படத்துல பாட்டுருக்கேன் பழைய பட்சம் துரும்பு எடுத்து வந்தது அடிச்சு ஒழிப்பான் குப்பையாயிருக்கு எரிப்பான் எரிப்பா சாம்பலாயிருக்கு தண்ணீர்ல கலக்கலாம் தண்ணீர்ல கலந்து இருக்கு ஒரு பொருளை கிரியேட் பண்ண முடிய முடியாது இருக்கிற பொருளை மாத்தம் இது ஒரு அழியாத ஒரு உண்மை இருப்பது எப்பயும் மரியாது உண்மையை யாராலும் மாற்ற முடியாது அது ஒன்னே ஒண்ணுமே இருக்கும் உதாரணம் தங்கம் நகை மண் பாணி தங்கம் ஒரு தெருக்கு அந்த தங்கத்தை சைனா மாற்றலாம் சைனா மாத்தி செஞ்சு பிறகு செயினா அழிச்சுட்டு நோதரமா செய்யலாம் நெக்லஸா செய்யலாம் அப்புறம் அதை அழிச்சுட்டு வேற செய்யலாம் ஆனா தங்கம் இல்லாமல் செய்ய முடியுமா தங்க எல்லாத்துக்கும் இருந்து தங்கத்தை அழிக்க முடியாது அதே மாதிரி பானை மண்ணுல இருந்து பானை செய்யலாம் எதனும் செய்யலாம் சொம்பு செய்யலாம் என்ன செய்யலாம் மண்ணு மண்ணாதே இருக்கும் அதை அழிக்க யாராவது பானை உடச்சடிச்சா நகையை அடிச்சிடலாம் தங்கத்தை அழிக்கவே முடியாது அது அது எப்பொழுதும் இருந்து வந்து ஒன்னாத்தே இருக்கும் அதை மாற்ற முடியாது பொய் பலரும் செய்யன் பல செய்யலாம் அதெல்லாம் பொய் மாறிக்கிட்டே இருக்கணும் தங்கம் உண்மைதான் உண்மை அது மாதிரி ஆத்மா ஒன்றுதான் உண்மை இந்த உடம்பு பல மாறிக்கிட்டே இருக்கு உலக வாழ்க்கையிலே பாருங்க சத்தியங்கள் ஒன்னாக இருக்கு பொய்யி தான் ஒரு சம்பவம் நடந்துட்டு இப்ப நான் இங்கே இருக்கிறேன் ஒருத்தர் அடிச்சு போகிறேன் இது உண்மை அடித்தது ஒன்று தான் ஒருத்தர் அடிச்சாரா ஆமாம் அடிச்சாருன்னு சொன்னா உண்மை ஒரே ஒன்று அடிச்சா அதை நான் பார்ப்பேன் அவர் அடிக்கல இவன் சும்மா சொல்றான் போயிட்டான் திரும்பி கேட்டுதான் பொய்யே அதனால கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விசாரிச்சுற காரணம் தெரியல பொய்யா இருந்தா மாத்திடு என்ன பொய் சொல்லுன்னு மறந்து போயிடும் உண்மை மறக்காது உண்மை மாறாது மகாத்மா காந்தியை சிறப்பா சொல்லுவாங்க அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற பொழுதும தடவை கேட்டாலும் ஒரு புஷு இல்லாமல் அதே வார்த்தை அப்படியே இருந்து வார்த்தை ஏன்னா பொய் சொல்லையே உண்மை ஒன்று தானே இருக்க முடியாது நீங்க குழந்தைகிட்டே கேட்டு பாருங்க பொய் சொல்லிச்சுன்னு வச்சுங்க திரும்பி நான் கிட்ட கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறோம் கண்ணு சொல்ல கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறேன் உண்மைச்சுன்னா மாற்ற முடியாது அது மாதிரி உண்மை சத்தியமாக இருப்பது ஆத்மா மட்டுமே அதை மாற்ற முடியாது அழிக்க முடியாது உருவாக்கவும் முடியாது இல்லாதான் உருவாக்க முடியாது உடம்பு வந்திருக்கேன் உருவாயிருக்கேன் அப்பா சாப்பிட்ட உணவு அம்மா சாப்பிட்ட உணவு வந்துச்சு இப்ப சாப்பிட உணவு தான் வந்த உணவாய் மாறிப்போயிருக்கு இருக்கிறது மாறியிருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அழியாக மாறாத அதனால் நீ கவலைப்படாதே வீஸ்மரும் துரோணரும் உடம்பு போனாலும் இருப்பார்கள் நீ போனாலும் இருப்ப நான் போனாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆத்மாவின் அடிப்படையில் உயரம் தேவையில்லை அப்படிங்கிற பிறகு அவன் நினைக்கலாம் இந்த பிறகு சாமி நீங்களே சொல்றீங்க எங்களுக்கு உயிர் போட்டு உயிர் அழியாதுன்னு தெரியாது இங்கே சொர்க்கத்துக்கு போகுதுங்கிறாக நான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் கேள்விப்பட்டாக்கா நீங்கள் அதை பத்தியும் அங்கே பேச வேண்டியது இல்லை உடம்பு அறியும்னு நினச்சிதான் கவலைப்பட் அப்படி சொல்லலாம்ல உடம்பு அழியில்ல உடம்பு நோய் வருதில்லை உடம்பு கஷ்டம் வரல இதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனை நினைக்கலாம் சொல்றாரு அது அமைச்சே அப்படித்தான் சூரிய உதிச்சா என்ன ஆகலாங்க இங்கே இல்லைன்னா நிற்குமா மறைஞ்சே ஆகும் சூரிய உதிச்சாச்சுன்னா மறைஞ்ச மறைச்சுன்னா திரும்பி ஒதுக்கி அழைக்கும் மாற்ற முடியுமா பிறந்தாச்சுன்னா இறப்பு நிச்சயம் இறந்தாச்சுன்னா பிறப்பு நிச்சயம் முடியாத விஷயத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உடம்புனா குளிர் அடிச்சா புலரும் வெயில் அடிச்சா வேர்க்கும் நோய் வந்தா கஷ்டமா இருக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் கடம்புதான் உடம்புக்கு வரும் லாபம் எல்லாம் உடம்புக்கு இதெல்லாம் வந்து உடம்புக்கு வரணுடைய எல்லா இருமை இது கட்டாயம் எந்த உடம்புக்கு இருந்தா சொல்லுங்க கிருஷ்ணர் இருந்தாரா எதுல பெருக்கணுமே அவருடைய உடம்பு அவருக்க ராமருடைய உடம்பு இருக்கா சரி விஸ்வாமித்திர வியாசர் உடம்பு இருக்காப்ப திருமூலர் மூவாயிரம் வருஷன் அவர் உடம்பு இருக்கா ஒருத்தானா இருந்த அதெல்லாம் சரிசாமி கரைட்டு வயசாயி ஒரு நூறு வயசுல இருந்தா பரவாயில்ல சின்ன வயசுல இருந்தா கஷ்டமா தான இருக்கு நம்ம கையில கிடையவே கிடையாது அதனால என்ன சொல்றாரு இயற்கை என் இயதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பழகிக்கொள் அப்படிங்கிற மாற்ற முடியாத விஷயத்தில் நீ ஏன் தயாரப்படுகிறாய் அனாத்ம விஷயத்தில் நீ ஏன் துயரப்படுகிறாய் முதல்ல ஆத்மா அழியாது தயாரமில்லை இது அழிகிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு இன்னொரு லாஜிக் இருக்கு அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு மட்டும்தான் இன்பம் நினைக்கிறோம் ஒரு பாட்டு இருக்கு இன்பம் பாதி இதுதான் வாழ்க்கை நிகழ்வு சரி புதுப்பாட்டு கூட அவர் படித்தேன் இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் இறந்தவர் எவரும் இல்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை என்று கலந்து பாதி பாதி வளர்த்தேன் செய்யும் இது எல்லாருக்கும் அது அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாங்க இந்திரனுக்கும் உண்டு ரசா இல்லையா அப்ப என்ன பண்ணணும் சொன்னா நாம அதை நீக்க முயற்சி பண்றோம் முடியாத பட்சத்தில் தாங்கிக் கொள்வதை தவிர சகித்துக் தவிர வழி இல்லைன்னு சொல்றாரு கணவழி மாத்திரை சாப்பிட்றான் விளம்பரத்தில் காமிக்கிறான் அப்படியே வாயில போடுவார் போட்டோன்னு அப்படியே தவறி தெரியாது நம்ம போட்டோம் நாகமா ஒரு மணிநேரம் அவங்க வாங்குறாங்க ஒரு மணி நேரம் வழியும் சகிச்சுட்டாங்களா வழி இல்லை அவங்க துக்கம் போகிறது வரைக்கும் நாம் சகித்து ஆகணும் அதற்கு முயற்சிகள் பண்ணணும் முடியாத பட்சத்தில் சகிப்பதை தவிர வழி இல்லை இங்கே சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை அதாவது நம்மளுடைய மனித பிறப்புக்கு காரணம் நாம் செய்த பாவ புண்ணியம்தான் பாவமும் புண்ணியமும் பாதி பாதி இருந்தால் தான் மனுஷ பிறப்பா அது கொஞ்சம் முன்ன முன்னே இருக்கு அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அப்படி இருக்காங்க பாவம் அறுபது இருக்கலாம் புண்ணியம் நாற்பது புண்ணியத்தின் பலன் இன்பத்தை அனுபவிப்பது பாவத்தின் பலம் துன்பத்தை அனுபவிப்பது இது ரெண்டு நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்ப மனுஷனால் பிறந்தாச்சுனாலே பாவ புண்ணியத்தை அனுபவிக்க அவங்க இருக்காங்க இன்பத்தை அனுபவிச்சு புண்ணியத்தை கழிக்கிறான் பாவத்தை அனுபவிச்சு துன்பத்தை அனுபவிச்சு பாவத்தை கழிக்கிறேன் அப்படித்தானே செய்யறோம் துன்பத்தை அனுபவிக்கும் பாவம் கழிஞ்சும் போது இன்பத்தை அனுபவிக்கும்போது துன்பம் கழிஞ்சு போகுது இன்பத்தை அனுபவிக்கும்போது புண்ணியம் கழிஞ்சபோது இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் புதுசாக பாவ புண்ணியத்தையும் சேர்க்கிறான்னா அதுவும் நம்ம கையில் இருக்கு அப்ப இன்பத்தை அனுபவிக்கும் புண்ணியம் கழியது புண்ணியம் கழிஞ்சு போறது நல்ல விஷயமா கெட்ட விஷயம் அனுபவிக்க ஆடாம இருக்காம இருக்கும் துன்பம் கழிய துன்பத்தை அனுபவிக்கும் போது பாவம் கழிதா பாவம் கழியிறது நினைச்சா நல்ல விஷயமா கெட்ட விஷயம் தான் அப்ப என்ன நினைக்கலாம் சொல்வாங்க கிராமத்தில் பாவம் கழியுது விட்டு தொலை பார்த்துருக்கீங்களா கேட்டு கேட்டிருக்கலாம் ஏதாவது ரொம்ப கஷ்டத்தை ஜீக்க முடியுமா பாவம் கலியும் இட்டு தொலை இருக்கின்னு பண்ண வேற வழி என்ன இருக்கு அதனால என்ன சொல்றாரு அதுக்காக சும்மா அப்படி ஏறுக்கிற சொல்ற முயற்சி செய்யுது இது இவ்வளவு நியதி சூரியன் உதித்தால் மறையட்டால் செய்யுது பிறந்தால் இறக்கத்தையும் செய்யலாம் உடம்புன்னு வந்தால் நோய் வரும் நோய் தீரும் ஒருத்தர் கிளேசா இருக்கும் ஒருத்தர் கடுமையாக இருக்கலாம் இதை ஏற்க பழகிய கொள்ளும் ஆத்மாவின் அடிப்படையில் அழியாது அழிக்க முடியாது உயரப்படாது அனாத்மா அழியும் இந்த உடம்பு அழியும் உடம்பு இன்ப துன்பத்திற்கு உட்பத்திற்கான் இருக்கும் அதை நீ சகித்து பழகி கொண்டால் துன்பத்திலிருந்து விடுபடுவார் மூணாவது சொல்ற தர்மத்தின் அடிப்படையில் நீ உயரப்பட வேண்டாம்ங்கிற ஒரு கடமையை செஞ்சான்னு சொன்னா உயரப்படுகிற இன்னொரு விஷயம் சொல்ற நீ ஏற்றுக்கொள்ள பலகிறதுக்கு எப்படின்னீங்கன்னா இப்போ நாம் போறோம் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் போயிருக்கும் போது போகிற வண்டியில் ஏதோ மாட்டிக்கிட்டோம் போய் அங்கே போய் சாப்பிடலான்னுக்கிறேன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு வேறு வண்டியும் கிடைக்கல நடக்க வேண்டியது வயிறு வேறு பசிக்குது அங்கே போனாத்தான் ஹோட்டலில் சாப்பிட முடியும் என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் ஒரு மணிக்கு சாப்பிடணும் நடந்து போய் ரெண்டு மணி நேரம் மணிக்கு சாப்பிட போகிறோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் கேட்டி ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் என்ன கஷ்டம் இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய வேலை தான் இருக்கும் இப்படி வந்து நம்மள வந்து நடக்க வச்சுட்டாரு கடையில் இப்படி சாப்பிடாம பட்டிப்பட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு கிடக்கும் கிடப்பமா இல்லையா இருக்கா இல்லையா ஏன்னா ஏத்துக்கிற முடியாது நம்மளால ஏன்னா வண்டி ரிப்பேரையும் ஏத்துக்கிற முடியல நடக்கிறதையும் ஏத்துக்கிற முடியல பசியும் ஏத்துக்க முடியல சரி பாத யாத்திரை போறீங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறீங்க அப்ப என்ன அது சந்தோஷமா நடக்கிறான் சரி விரதம் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நேரமே சாப்பிட இருக்கு ஆறு மணி நேரம் பட்டினி கிடைக்கிறீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அழுதுகிட்டால் பட்டினி எடுக்கிறீங்க ஏன் அங்கே அழுத வரலை அங்கே சுக்க வரலை அங்கே ஏற்றிட்டு தெரியும் அக்சப்டன்ஸ் விரதம் இருக்கிற பொழுதும் பாத யாத்திரை போகும் பொழுதும் ஏற்றுக்க தலை தான் மாட்டிக்கிட்டோம்னா விதிமசி வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தாங்க முடியலன்னு அக்செப்டன்ஸ் இன்னும் அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அதனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிற ஒரு சக்தியை வளர்த்துக்கிட்டோம்னா கஷ்டம் வருமானா வராது இது இந்த உடம்பின் அடிப்படையில் உயிரின் அடிப்படையில் ஆத்மாவின் அடிப்படையில் அழியாது அதனால் துயரப்படாது எல்லாம் துயரத்தை நிற்கிறது முதல்ல இதுக்கு விளக்கத்தான் மிச்ச அத்தியாயம் தான் வர்றது பார்க்கப்படும் தர்மத்தின் அடிப்படையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தர்மவானா நடந்தால் அவரை கஷ்டமே பட வேண்டிய அவசியமே இல்லை தர்மவானா நடக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லை அதாவது சில பேர் சொல்றாங்க நீயே பொய் சொல்லாம தர்மப்படி வாழ்ந்து அந்த உலகத்தில் வாழவே முடியாது இதே முதல் உபதேசம் கொண்ட நேரமையா நடக்கிறேன் வச்சுக்காரு இப்படியெல்லாம் நடந்து வச்சுக்க உலகம் பிழைக்க முடியாதுதான் சொல்றது உண்டா இல்லையா பிழைக்கலாம் சந்தோஷமா இருக்க முடியாது பிழைக்கலாம் சந்தோஷமா இருக்க முடியாது தர்மம்னா நேர்மையா வாழ்வது மட்டும் இல்லை இல்லை தன்னுடைய கடமையை செய்வதும் தர்மம் பெற்றோராக இருக்கும் போது குழந்தையை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களை கா காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னால் தன்னுடைய குழந்தைய வளர்க்குற முறையோட வளர்க்கணும் இல்லாட்டி கஷ்டம் வளர்க்குற அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை செஞ்சால் நம்ம கஷ்டப்பட முறவுங்க நான் பண்ணுறதா பண்ணேன் சரியாக நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு முடியலை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் நம்மளுக்கு சக்தி இருக்கு தகுதி இருக்கு வசதி இருக்கு என்ன பண்ண எல்லா முயற்சியும் பண்ணி கொண்டு போய் எல்லா பணம் முயற்சி பண்றான் சக்சஸ் ஆகிறான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன பண்ணணுமா அவ்வளவு பண்ணா முடியலை பண்ண நீ வந்து உண்மையிலேயே உனக்கு மரண விதி இருக்கு இறந்து போறான் நீ முயற்சியை பண்ணல தர்மப்படி நீ அதை வந்து கடமையை செய்யலைன்னு வச்சுக்க என்ன தெரியுமா இதை கொண்டு போயிருந்தா பிடிச்சிக்கமா சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்மளுடைய கடமையை செய்வதில் ஒழுங்கா செஞ்சா கவலைப்பட வேண்டியது இங்கு உனக்கு தர்ம யுத்தம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க இங்க போயிட்டு யுத்தம் பண்றதுக்கு கடமையை செய்யாமட்டாட்டே கவலைப்பட இது தர்ம யுத்தம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது சொல்வாங்க அதாவது சினிமா படத்திலே பார்க்குறான் தங்கத்திற்கு சினிமா படம் இருந்துச்சு மகனை தானே கொள்றாரு சிவாஜி யார கொள்றாரு மகனத்த கொள்றாரு எல்லாம் தப்புனா சொல்றாங்க நியாயம் சொல்றான் ஏன்னா தர்மமா நடந்தோம்னு சொன்னாலே சொல்றது இல்லை இன்னொன்று தர்மம் கரைகா இருக்குன்னு தர்மப்படி வாழ்ந்தா வெளி விஷயத்தை பற்றி கொல்லப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாமி கிட்ட ஒரு செம்பவம் ஒரு ஆசை ஒரு அம்மா வந்து பையனுக்கு கல்யாணம் அடிச்சுருந்து சொல்லி பத்துக்கி விட்டு மாப்பிள்ளை யார் ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை பொண்ணு இங்கே இந்த பொண்ணு பையனுடைய அம்மா கொடுத்துட்டு போயாச்சு ஆசை அனுப்பிச்சுட்டாரு கொஞ்சம் நாள் கழித்து அடுத்த திருப்பி என்ன பையனுக்கு கல்யாணம் அடைந்துச்சா இல்லை சார் நின்று போச்சு கல்யாணம் நின்று போச்சு ஜெயந்தான் கழிச்சு அது பிராமண வீட்டு பையன் அந்த பையன் பிராமணை வீட்டு பையன் அப்போ நின்று போச்சுன்னு சொன்ன அந்த எப்பயுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுவாங்கல்ல அப்படி ஃபோனில் பேசு இந்த பொண்ணு போன் பண்ணிவிடு ஏதோ ஒரு விட பேச பிறகு போன் பண்ணும்போது மாமியார் கேட்டிருக்காங்க பையன் அம்மா தம்பி சஞ்சயாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பா பிறகு பேசுகிற பேசிட்டார் பிறகு ரெண்டாவது பேசும்போது எங்க சஞ்சயந்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு மூணு நாள் கேட்கும்போது சஞ்சயா என்ன சஞ்சயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரை போய் நம்ம கட்டுறதா அது தர்மம் ஒரு பிராமண குலத்துல பிறந்தவங்களுக்கு அந்த சஞ்சயாவந்தனம் பண்றது தர்மம் கடமை இருக்க அந்த கடமையை விஷயம் அது பிடிக்கல யாருக்கு அந்த பொண்ணுக்கு பேராண்டுச்சு மாப்பிளாக்கலாம் சாமி கிட்ட சொன்னாங்க நல்லதோட அந்த சந்தியாவந்தம் நம்ம அந்த பெயரை காப்பாற்றிச்சுன்னார் என்ன இப்படி போட்டா பொண்ணை கல்யாணம் கஷ்டப்படுறதுக்கு அந்த சந்தியாவந்தமே காப்பாற்றிச்சுன்னார் சாமி தர்மம் காப்பாற்றணும் வெளியே கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே காப்பாற்றணும் அதனால் நீ தர்மத்தின் அடிப்படையில் நீ தர்மயுத்தம் புரிய வந்து இருக்கின்றார் அதனால நாம நம்ம டூட்டியை ஒழுங்காக செஞ்சா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் தாய் ரோடுல கரெக்டா இருக்கணும் தந்தை ரோடுல கரெக்டா இருக்கணும் மகன் ரோடுல மகன் கரெக்டா இருக்கணும் பாட்டி ரோட பாட்டி கரெக்டா இருக்கணும் பாட்டன் ரோடுல வயசான பிறகு நான் சாய விட மாதிரி வச்சு உட்கார உட்காருங்க அதையும் கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டு பண்ணிட்டு உட்காருங்க தன்னுடைய கடமையை செய்வதை அடிப்படையில் பார்த்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க மூணு விஷயம் பார்த்தாச்சு ஆத்மாவின் அடிப்படையில் கவலைப்பட உடலின் அடிப்படையில் கவலைப்பட வேணாம் தர்மம் செய்பவன் கருமையை செய்வன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னா புரியலும் கர்மயோகம் பண்ணு அதுக்கு புரியும் சொல்லி அடுத்து கர்மயோகம் சொல்லப்படுறாரு ஆத்மாவின் அடிப்படையில் துயரப்பட வேண்டியதில்லை இந்த உடல் அனாத்மாவின் அடிப்படையில் துயரப்பட வேண்டியதில்லை தர்மத்தின் அடிப்படையில் தீரப்பட வேண்டியதில்லை இதுல இன்னொரு சொல்லி இருக்கார் பார்த்தோம் நீ தர்மப்படி வாழ கடமையை செய்யலைன்னா நீ துயரப்படணுங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு படிக்க போட்டு தெரியும் ஏன்னா அவ்வாறு முறையா வளர்க்கல அப்படின்னு திட்டுவாங்க பிள்ளையே சரியா கூட வளர்க்கல அப்பாவுக்கு அடிக்கல நம்ம கடமையை நம்ம செய்யலாம் சரியா பார்க்க அதுவும் அவருடைய தொழிலை அவன் சரியா செய்யலை அப்படின்னா பழி சொல்லுக்கு ஆக வரும் இந்த தத்துவங்கள்லாம் புரியலைன்னா கர்மயோகம் செய்யும் அப்படிங்கிற கர்மயோகம் மனசை பத்துவப்படும் அதற்காக அடுத்த டாபிக் கர்மயோகம் அதாவது ஞானத்தை அடைவதற்கும் தத்துவ விஷயத்தை புரிவதற்கும் புரிந்த விஷயத்தை மனதில் நிற்பதற்கும் மனம் நன்கு பண்பட்டிருக்க வேண்டும் பண்படவில்லை என்றால் மனதை நன்கு பண்படுத்த கர்மயோகம் தேவை நிலத்தில் விதைய போறோம் அது முளைச்சு நல்லா வரணும்னா அந்த நிலம் நல்லா முழுது பண்பட்டும் அது மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக புரியலை ஏதோ இருந்துச்சு கொஞ்சம் முடிஞ்சு புரியலைன்னா கவலைப்பட வேணாம் புரியலை நிற்க முடியலைன்னா கவலைப்பட வேணாம் அடுத்து நான் சில விஷயம் சொல்கிறேன் இந்த கடற்பிடி கடைப்பிடிச்சுன்னா உனக்கு இதெல்லாம் புரியும் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கர்மயோகம் அப்படிங்கிற டாபிக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டு விஷயம் பார்த்துட்டான் அர்ஜுனன் சிஷியனாக மாறுவது அடுத்தது ஆத்ம அனாத்ம தத்துவம் தர்ம இந்த மூன்றின் அடிப்படையும் உயரப்பட வேண்டியது கர்மயோகம் என்ன பண்ண இந்த கர்மம் கர்மம்னா என்ன கர்மம் செய்ய ஒரு சாமி ஒரு அந்தரியோத்துல கர்மயோகம் பற்றி ஃபுல்லா பேசின காலையில ஒரு ஒரு மணி நேரம் மத்தியான ஒரு மணி நேரம் கேள்விபதி நிகழ்ச்சி கேள்வி நிகழ்ச்சியில கர்மம் கர்மம் சொன்னீங்களே செத்தப்படி அப்படியே முடிச்சார் சாமி ஏன் தலையெழுத்து உனக்கு சொல்வது சில பேர் அப்படி கர்மம்னா கர்மாதி பண்ற அதை நினைச்சுக்கிறாங்க கர்மம்னா சம்ஸ்கிருத வார்த்தை செயல்னா தமிழ் வார்த்தை செயலை யோகமாக செய்வது கர்மயோகம் இதை பத்தி விரிவான விளக்கம் மூணாவது அத்தியாயம் நாலாவது பெருசா இருக்கும் இங்க சுருக்கமா சொல்லியிருக்க ஏன்னா இந்த இரண்டாவது எல்லாத்துக்குமே சாரமா பார்ப்பான் இங்க சுருக்கமா அதை பத்தி சொல்லியிருக்க கர்ம யோகம்னா என்ன அப்படிங்கிறது இந்த ஆன்மீக சாதனையில இப்ப இந்த கிளாஸ் காரணம் ஏதோ வேலையெல்லாம் நமக்கு போட்டு வந்திருக்கும் ஏன்னா வீட்டில் ஏதாவது பொறுப்படுத்தும் விசேஷத்துக்கு போக முடியாது அங்கே போக முடியாது இங்கே போக முடியாது சில பேர் என்ன பண்ணாங்க எனக்கு அந்த வேலையை கல்யாணத்துக்கு போகணும் அங்கே ஒரு விசேஷம் இல்லை என் தொழில் அன்னைக்கு இருக்கு எல்லாம் சொல்லுவோமா இல்லைங்களா கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணோம்னா கூட அந்த கோவிலுக்கு போக நேரம் இல்லை எனக்கு பூஜை பண்ண நேரம் இல்லை ஜபம் பண்ண நேரம் இல்லை தியானம் பண்ண நேரம் இல்லை எல்லாம் வாய்ப்பு இருக்கு சொல்லலாம் யாரும் கர்ம யோகம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது கர்மயோகம் பண்ண எனக்கு நேரம் இல்லைன்னு யாராலையும் சொல்லலை ஏன்னா நீ என்ன செஞ்சுக்கிட்டுருக்கே அகத்தையும் செய்ய சொல்லு நீ கல்யாணத்துக்கு போகிறே அரத்தையும் செய்ய சொல்லு நீ தொழிலை பார்க்குறேன் அகத்தையும் செய்ய சொல்லு குழந்தைகளை பார்க்குற அகத்தையும் பார்க்கணும் எப்படி பாவனையோட பார்க்கலாம்னு சொல்லி அதைவே நீ என்ன தொழில் செய்யலையோ என்ன செய்யலையோ அதில் ஒரு மாற்றமும் இல்லை செயலில் செயலின் பாவனையில் மாற்றம் சொல்ற செயும்படி செய்வது ஒரு காரியம் என்ன பண்ணுவோம் எப்படி செய்வது என்ன பாவனையோட பிறகு அந்த காரியம் செஞ்சா பிரயோஜனம் கிடைக்கும் பழம் கிடைக்கும் பண்ணா பலன் வராம இருக்குமா குழந்தைய வளர்த்தா பலன் திராவிட பிள்ளைங்க அந்த காப்பாற்ற வந்து வளர்க்கணும் நல்லா படிப்பாக வளர்க்குறோம் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறோம்னா அவங்களுக்குள்ள கடமை நம்ம தர்மம் நடந்து செய்கிறோம் அந்த பலன் கிடைக்கும் பொழுது என்ன பாவனையுடன் அந்த பலனை ஏற்று பெறுவது அந்த பலன் கெட்ட பெற கிடைச்ச பிறகு அதை எப்படி நாங்கள் வைத்துக் கொள்வோம் மனசை எப்படி வச்சுக்கிறது அந்த பலன் கிடைச்ச பிறகு பலன் பெரும்பொழுது என்ன பாவனை பெற்றபில் மனசு எப்படி இருக்கணும் பலன்கள் ஒன்று செயல் எப்படி செய்வது எந்த பாவனையுடன் செய்யும் செயல் செய்தவுடன் ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பலனை எந்த பாவனையுடன் பெற்றுக் கொள்வது பெற்றுக்கொண்டபின் அந்த பலனில் மனதை எப்படி வைத்துக் கொள்வது இங்கே செயலில் எந்த மாற்றமும் கிடையாது மனசுல நம்ம பாவனையில எல்லா மாற்றம் ரெண்டு மூணாவது நாம் செய்கின்ற செயல் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்றாரு செய்கிற செயல் அது எப்படிப்பட்ட செயலா இருக்கணும்னு சொல்றாரு பெரிய இந்த மூணையும் இப்படி செஞ்சவங்க பேர் கர்மயோகம் இருப்பாரு இந்த கர்மயோகம் செஞ்சால் என்ன பலன் வரும் இதுக்கு ஒரு பலன் வரணும்ல நாம ஒரு செயல் செய்யணும் அதுக்கு ஒரு பலன் வருது இந்த பாவனையோடு செஞ்சால் என்ன உடல் கிடைக்கும் அதையும் சொல்லுங்க நாலு விஷயம் செயல் எப்படி செய்வது எந்த பாவனையுடன் செய்வது பலன் எப்படி எந்த பாவனையுடன் பெறுவது பெற்றபின் மனதை எப்படி வைத்துக் கொள்வது எப்படிப்பட்ட செயல்களை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய காரியம் வந்து அதே காரியத்தை குறிச்சா அது எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் சொல்றாரு பிறகு இந்த மூலியை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அது என்னன்னு சொல்றேன் இந்த நாலு விஷயம் அமையும் கர்மயோக விஷயத்துல செய்ய முடியும் சொல்றாரு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாரு இந்த கடமையெல்லாம் நீ செய்யணும் உனக்கு என்ன பாவம் வரும்னு சொல்றேன் கோஷம் வரும் சொல்றாரு அஞ்சு காப்பு கட்சி கிடையாது ஒரு செயலை செய்யும் போது எப்படி செய்வதுன்னு சொன்னாங்கன்னா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது என் தலையழுத்து எனக்கு இந்த தொழில் வந்து வாசிருச்சு அப்படின்னு செய்யக்கூடாது என் தலையெழுத்து ஓரளவு காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு செய்யக்கூடாது ஒரு தொழில்ல ஆர்வம் இருக்கும் ஒரு செயல்லை ஒரு தொழில்ல ஆர்வம் ஒரு தொழில்ல விருப்பம் இருக்கும் ஒரு செயல விருப்பம் இருக்காது ஆம்பிள்ள பாத்துக்கலாம் வெறுப்பு இருக்கும் அடுத்த பள்ளியை பாத்திருக்கோம் விருப்பம் இருக்குமா அது வெறுப்பு வரும் வெறுப்பம் இல்லாட்டி கொஞ்சம் வெறுப்பு வரும் மனைவியை பார்த்துக்கிறதுல விருப்பம் இருக்கும் அம்மாவை பார்த்துக்கிறதுல வெறுப்பு வரும் மாமியாரை பார்த்துக்கிறதுல வெறுப்பு வரும் தாயை பார்த்துக்கிறதுல விருப்பம் வரும் இருக்கா இல்லையா ரெண்டு கடமை ரெண்டுமே கடமை வரும் அந்த கடமையை செய்யும் பொழுது எது நம்மளுக்கு ரோல் என்ன ரோல் நாம இருக்கோம்னு பாக்குறோம் அந்த ரோல் எதுவாக இருந்தாலும் சரிக்குள்ளான ஆர்வத்தோட முறையா செய்யணுங்கிறார் மிகுந்த ஆர்வத்தோடு செய்யணும் மகிழ்வுடன் செய்யணும் மன ஒருமுக பாட்டுடன் செய்யணுங்கிற இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் மூணு பேர் கோயிலில் பூஜை பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு மற்ற காசுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு நான் சொன்ன உதாரணம் திரும்பி திரும்பி ரிப்பிட்டேஷனாக இருக்கும் மூணு பேர் கோயிலில் பூஜை பண்ணாங்க மூணு பேருக்கு ஒரே சந்தோஷம் ஒருத்தரை போய் என்ன செய்யாது ஏதோ கள்ளக்கழிவி வயிற்று கழுவுகிறேன் என்னமோ கள்ளக்கழிவிட்டு ஏதோ கலை விதி நல்ல களி வயிற கழுவு அப்படின்னாரு இன்னொருத்தர கேட்டிருக்காரு எத்தனையோ தொழில் இருக்கு கேட்க எனக்கு ஏதோ பரவாயில்ல சாமி உடற தொழில் பூஜை பண்ண தொழில் அமைந்திருக்கு பரவாயில்ல இதை வச்சு ஏதோ கிளப்ப போட்டு கொண்டிருக்கேன் இன்னொருத்தர் சொன்னாரா இந்த பாக்கியம் யாரு நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ரொம்ப கோயில் கொடுறீங்க எனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பணத்தை பணத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க செலவழிச்சு பூஜைப்படுறீங்க நான் பண வாய்ப்புக்கு பூஜை பண்றேன் வாய்ப்பா இருந்தா கிடைக்குமா எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் மகிழ்ச்சியா சொன்னாங்க அவர் தான் நல்லா பூஜை பண்ணுவார் மூணு பேருக்கு ஒரே தொழில் ஒரே சம்பளம் அவர் என்ன பார்க்கணும் இவர் என்ன பாரணும் இவர் என்ன பார்க்கணும் வித்தியாசம் தெரியுதா சமப்படுத்த எதுலேருந்து சமமா இருக்காங்க கடமையில சமமா இருக்காங்க இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்லு நாம இருக்கோம் பேலன்ஸ் பண்ண தெரியும் வாழ்க்கையில் வீட்டில் மனைவிய பார்க்கறது ஒரு ஆணுடைய கடமை தாயை பார்க்கறது கடமை ஆனா தாய் மருமக்களுமா நிறைய இடத்துல வச்சுக்கறதில்ல சில இடத்துல வச்சுக்கிறாங்க இவனும் ரெண்டு கட்டங்களா இருக்கா இருக்கா இல்லையா அப்ப ரெண்டு பேரும் பார்க்கறது தர்மம் தான் அதை பேலன்ஸ் பண்ணி தெரியணும் நீங்க இதுலாம் புது சொன்னா கூட தப்பு இல்ல சினிமா படம் சொல்றேன் பழைய படம் சொல்லிடுறாங்க படம் மருமகளை படம் சொல்லி சுருலிராஜ் அம்மா சுருலிராஜனா போகிறோம் மருமகளை எப்போ பார்த்தாலும் எது செஞ்சாலும் இருக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு என்னா சொன்னாலும் இருக்கு இருக்கு அந்த படம் பார்த்துருப்பாங்க ஏற ஞாபகம் என்று என்ன பண்ணுவா தெரியுங்களா ஒய்வு சீனமாக போகணும்னு சொன்னோம் இவன் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவோம் அழகாக பேலன்ஸ் பண்ணுவோம் அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டான் பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லை ரெண்டு கடமையா அம்மாவுக்கா மனைவியை வந்து புறக்கணிக்கிறது தப்பு மனைவிக்கா அம்மாவை புறக்கணிக்கிறது தப்பு ரெண்டும் ஒரு இல்ல கடமை புரியுது இல்லையா அப்போ என்ன பண்ணுவான்னா சினிமா படங்கள் நான் சொல்கிறது நீங்கள் பார்த்துருக்கேன்னா மனைவி சினிமா அந்த காலத்துல சினிமாவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இப்போ டிவி வந்தாச்சு அப்போ டிவியெல்லாம் கிடையாது சினிமா போவான்னு சொல்லுவா இப்போ அம்மா சொன்னாங்க சில விடாது உறுதியாக விட்டாரு நீ ஒன்று பண்ணு நான் சினிமாவை கூப்பிட்றேன் நீ வரமாட்டேன்னு என் கூட சண்டை கூட நீ வரமாட்டேன்னு என் கூட சண்டை கூட அம்மா உன்னை அனுப்பிச்சிடணும் அதே மாதிரி கூப்பிடுவோம் வரமாட்டேன்னு சண்டமோட கூப்பிடுற நீ புகவ மாட்டீங்கன்னு சொல்லி அடிக்க முடியும் ஒழுங்காஸ் பாருங்க தப்பு நான் ஒரு தோட்டத்தில் தர்மம் பண்ணுவோம் தானம் பண்ணுவோம் வீட்டில் சொல்ற சில இடத்துல வாய்மை எறப்படுவது யாதனையும் யாதோனும் தீமை இல்லாத சுரங்கிறார் பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்த்த நன்மை பயப்பில் சொன்னா கூட தப்பு இல்லை குடும்பத்துல மனைவியோ மாமியாரோ தாயோ தந்தையோ குழந்தைகளோ ஒரு இல்லறத்தானுடைய கடமை மூணு பேர்த்தையும் கவனிக்கணும் தனது தாய் தந்தைகளை கவனிக்கணும் தனது குழந்தைகளை கவனிக்கணும் தானும் பார்க்கலாம் அதே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய ஒன்று உதவி பண்ணணும் பிறவிகள் வேற கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இல்லாதத்தானுடைய கடமை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாக்கி நின்ற துணைங்கிறார்கள் இப்படி சமப்படுத்தி செய்வது கர்மயோகம் பேலன்ஸ் பண தெரியும் ஒண்ணுல விருப்பு ஒண்ணுல விருப்ப இருப்பதை எந்த தொழில் அமைச்ச ஆர்வத்தோட மன ஒருமுகப்பாட்டோட கவனம் சமைக்கிறதுக்கு போனா கூட அங்கு கவனம் கூட ஒரு வீடு கூட்டுறதுனா கூட அதுல கவனம் சார் சார் எந்த தொழிலையும் மன ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு திறம்பட செய்வது கர்மயோகம் செயல் செய்யும் போது செய்யணும் பிறகு செய்ய வேண்டும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் முக்கியம் கூட நல்ல சிறப்பாக செஞ்சேன் நான் எல்லாத்தையெல்லாம் நடக்குமா ரொம்ப முன்பு நாங்கள குடும்பத்தை காப்பாத்தடியுமா பேசுற மாதிரி இல்லைங்களா அங்கயா காப்பாத்துறேன் கடவுள் காப்பாற்றுற அவன் ஆட்டுவிக்கின்றா நான் ஆடுகின்றேன் எவ்வளவு சிறப்பா செஞ்சாலும் அது என்னுடைய திறமை அல்ல கடவுள் ஆணைப்படி நான் செயல் செய்கின்றேன் அவர் ஆட்டுவிக்கின்றார் நான் ஆடுகின்றேன் அப்படிங்கிற பாவனையோடு செய்யணும் ஆணவம் அனைத்து ஆற்றலையும் அழித்து விடும் சொல்ல வேண்டிய ஒரு சக்தியிலே ஒரு சினிமா போடலாம் சிவன் பெருமான் அசுரர்கள் அடிச்சுட்டு வருவார் அடிச்சுட்டு வரும்போது சக்தி என்ன பண்ணுவார் இந்த அசுரர்கள் அடித்த சிவபெருமான் வாங்க வராதுன்னு அந்த சிவன் அடியார்கள் கற்றுக்கிட்டே வருவாரு கூட சக்தி அங்க ஒரு ஜெமினி கணேசன் ஜெயலலிதா பார்க்கணும் சாமி ரொம்ப சினிமா பார்த்துருப்பாரு குழந்தை நிறைய சினிமாவெல்லாம் பார்ப்போம் அது பயன்படுத்தி வரீங்க பஞ்சாங்க எல்லாரு இப்போ சினிமா பார்த்துருவாங்க குழந்தைக்கு இப்போ பாட விஷயமா பற்றி எவ்வளோ பயன்படுத்து நல்லபடியாக அந்த காலத்தில் தத்துவமாக இருக்கு அந்த சக்தி என்ன பண்ணணும்னா சிரிக்கும் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஒரு சாதாரண மனுஷனே தாங்கன்னு செயல் சொல்லி புகழ் மாட்டான் நீங்கள் அசுரர்கள் எடுக்கிற சிறுவர்கள் வாழ்ந்த சொல்லி ஒரு அடியார்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க சிரிப்பா இவர் போக வந்துடுறது நான் செஞ்ச இடத்துல நீ கிட்டலாக பண்ணுற அப்படின்னு சிவசக்தியோட சண்டை போடுவார் சிவனுக்கு சக்தி ஒரு பெரிய தகராதே நடக்கும் நடந்தாலே சக்தி இவருக்கு ஒரு தொழிலும் பண்ண முடியாது சக்தி இல்லை சிவகம் இல்லை சிவகம் இல்லை சக்தி இல்லைன்னு தகராறு நடந்து சிவனே உட்கார்ந்து அழிக்கிற தொழில் இரண்டு பூமிக்கு பார ஏறம் இது புராண கதை தாத்பரியம் பார்வார் சிவனுக்கு கூட ஆணவம் இருந்தால் சக்தி போய்விடும் நாம் எவ்வளவு கடுமையாக தொழில் செஞ்சு என்ன காரியம் பண்ணாலும் நம்ம தொழில் நம்மளுக்கு ஒரு ஆணவம் தான் நம்மளுடைய சக்தி போய்விடும் அந்த தொழிலுடைய ஆற்றல் போய்விடும் ஆகவே ஆணவமின்றி நீ செய்கின்ற செயலை செய்கிறேன் என்ன செய்கிறாயோ அதை செய்கிறேன் அதை கவனமாக செய் ஆர்வத்துடன் செய் மன ஒருமுகப்பாட்டுடன் செய் விருப்பு வெறுப்பின்றி ஒரு சந்தோஷம் ஒன்று சந்தோஷம் இல்லாமல் செய்யாங்க அந்த செயலை செய்யும் போதும் விருப்பப்படி செய்கின்றேன் அவர் ஆட்டுவிக்கின்றார் நான் ஆடுகின்றேன் இதெல்லாம் அவருடைய சக்தி என்னால் மனுவில்லை அப்படிங்கிற புத்தி வரும் நான் பேசுறேன் நீங்க கேட்கிறீங்க ரொம்பதான் இந்த இடத்துல ஒரு ஜீரோ டிகிரி குளிர் பேச முடியுமா இல்லை ஒரு நூத்தி பத்து டிகிரி வரப்ப கரண்ட் இல்லை பேச முடியுமா இயற்கை எல்லாம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்து நம்ம செயல்படும் புரியுது அதனால ஆண்டவனுடைய ஆணையின்படி செயல்படுகிறேங்கிற புத்தி இருக்கணும் இது செயல் செயலில் வரும் பலனில் நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும்னு லாபம் கிடைக்கும் எனக்கு நஷ்டம் சந்தோஷம் வரும் எனக்கு துன்பம் லாபம் கிடைக்கும் ரொம்ப நஷ்டமாக இல்லை மீடியமா இல்ல ஆகும் அது நம்ம கையில கிடையாது என்ன பலன் கிடைத்தாலும் இது கடவுள் கொடுத்த பிரசாதம் என்று பிரசாத உத்தியுடன் ஏந்து கொள் ரொம்ப வந்துச்சுன்னா ஆடாத வள்ளையன்னா கோலப்பட்டு உட்கார முன்னாடி கிடைக்குன்னு செஞ்சது அவர் எப்போ கொடுக்கணும் அப்பத்தையும் உறுப்பா இருக்கா குழந்தை ஐஸ்கிரீம்லேருந்து தெருவுல போகும்போது காய்ச்சடி அம்மா வாங்கி முடியுமா ஒரு அடி போடும் இப்போ வேணான்னு சொல்லி நல்லா நல்லா வாங்கி கொடுக்குற ரெண்டு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்கணுன்னு தெரியுமா இப்போ அடிக்குதே அவளுக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு நாங்கள் கோலப்படுவோம் அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் கடவுள் அதனால் அப்பா கரெக்டாக கொடுத்துருவாங்க அதனால் வர சந்தோஷமாக பிரசாத புத்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரசாத புத்திக்கு இன்னொருத்தர் திருந்தெல்லாம் அவர் சொல்ற சொன்னார் கையா விசிய ஸ்கேப் போடுவாங்க அஞ்சு மணிக்கு கோயிலில் கம்மியாக கரையில் பூஜை நடக்குது அந்த குழு ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தனை பூஜைக்கெல்லாம் வரமாட்டார் பூஜை எல்லாம் தீபாவளி வர மாட்டேன் பிரசாதம் பண்ணணும் கரெக்டாக விடுவாரு ஏன்னா இப்போதான் வரணும் ஏன் பிரசாதம் பற்றி பிரசாதம் கொடுக்கும்போது இப்போ வரணும் அதே பிரசாதம் நடத்தினேன் இந்த கேம்பில் ஒருத்தர் சொன்னார் பூஜைக்கு வராமல் தீபாவளிக்கு வராமல் ஜம பண்ணம் போலாம் வராமல் பிரசாதம் கொடுத்தும் போது வரணுங்கிற புத்தி யாருக்கு இருக்கோ அதே பிரசாதம் நடத்தினாங்க புத்தி இல்லை இங்கே சொல்கிற புத்தி என்ன படம் கிடைக்கிறோம் கடவுளேருந்து வாங்குகிற மண்ணல்லி கையில் விட்ட பூசிக்கிடுவோம் அந்த சாப்பிடாம கல்லி வச்சுக்கோங்க அதை எடுத்து போட்டு சாப்பிடுவோம் வீட்டில் மனைவி கே கல்லோட போட்டாசிட்டு பயங்கரமாக உள்ள இங்கே கல்லுக்கு அப்படின்னு வைய மாட்டாங்க சங்கத்தை எடுத்துக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் தோல்வி நஷ்டம் துயரம் வரும் இது நம்மை பண்படுத்துவதற்கு இறைவன் கொடுத்த பிரசாதம் ஏற்றுக்கணும் லாபம் இன்பம் இதெல்லாம் வரும் பொழுது லாபம் இன்பம் வெற்றி எல்லாம் வரும் பொழுது இது நம்மை ஊக்குவிப்பதற்காக கடவுள் கொடுத்த பிரசாதம் சொல்லி ஆடாமல் எடுத்துக்கிட்டாங்க நஷ்டம் வரும்போது தகழக்கூடாது லாபம் வரும்போது ஆடக்கூடாது இந்த இரண்டும் மனதை எப்படி பண்படுத்த வேண்டும் என்றால் தோல்வி வந்து எப்பயுமே அவளுக்கு ஒரு உரிய கொடுக்கணும் லாபம் வெற்றி வந்து உற்சாக கொடுக்கணும் ஆணவ கப்படக்கூடாது வெற்றி வெற்றி வந்து நமக்கு வெற்றி அடையணும் ஒரு உற்சாகத்தில் பயன்படுங்க தோல்வி என்ன பண்ணா நம்ம நல்லா உழைக்கணும் ஒரு ஊக்கத்தோம் விஷாம் வச்சுருக்கிற ரெண்டு தடவை கவத்தில் தோல்வி அடைஞ்ச அடைஞ்சா பிட்டராக மேலும் கஷ்டப்பட்டு பிரம்மரிஷி பட்டவரையும் கவனம் பண்ணுங்கள் கவத்தில் தோல்வி வரும் நம் விரதங்களின் தோல்வி வரும் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்வி வரும் அதை ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொண்டு மேலும் முன்னேற வேண்டும் லாபம் வரும் பொழுது நான் செஞ்சேன் ஆணவத்தோட அப்படியே கர்வத்தோடு நான் சம்பாரிச்சேன் நான் ஆடக்கூடாது அமைதியாக இதுவும் கடவுள் கொடுத்த பிரசாதம் சொல்லி அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் பிறகு இன்னொரு முக்கியமான கருத்து கர்மங்கே வணிகாரஸ்தே மாபனேஷும் கதாச்சன அந்த காலத்துல மகாபரண சீரியல் போறது உருவாக்குங்க ஸ்லோ செயல் செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்கு பலனின் உரிமை இல்லை அப்படிங்கிறார்கள் இப்போ இந்த புஸ்தகம் இருக்கு இது கையில் இருக்கு இதை நான் படிக்கலாம் நீங்க எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை இந்த பக்கம் தூக்கி போடலாம் இல்லை ஒரு மேலே தூக்கி எரிய செஞ்ச பிறகு நான் படித்த பிறகு எனக்கு புரிய புரியாதுங்கிறது என் கடவுள் கையில் இருக்கு தூக்கி எரிஞ்ச பிறகு இருந்தாலும் எரிய அவர் எழுதி நடந்துக்கிடுவாரு என் கையிலையாக இருக்கு அவர் என்ன வந்தார் சாமிக்கு எல்லாம் ஆயிடுச்சு கிளாஸ் மூன்று அடிஞ்சிட்டு இருந்தாரு என்னமோ புஸ்தகத்தை தூக்கி எறிகிறாரு என்னமோ ஆய் போச்சு விட்டுட்டு போகலாம் இல்லை திருப்பி அடிக்கலாம் இல்லை திருப்பி ஏமலை எரியலாம் இது ஏங்கையில் கையாது இந்த புஸ்தகத்தை கையில் வச்சிருக்க இதை என்ன செய்யணும்னு ஏங்க உரிமை இருக்காருக்க செஞ்ச பிறகு அது உரிமை உரிமம் இல்லை என்னிடம் இருக்குங்கிறார் ஏன்னா அந்த பலன் வந்து அவருக்கு நம்மளுக்கு இந்த ஜென்மம் மட்டும் தெரியும் அவருக்கு எல்லா ஜென்மும் தெரியும் காப்பி போட்டுக்கிட்டே இருப்பார் இதை எப்போ அது மட்டும் இல்லை இவனுக்கு இந்த பலனை எப்போ கொடுத்தாருன்னு அவனுக்கும் தெரியும் அதனால என்ன பண்ணுறாரு இந்த பழனி உனக்கு உரிமை இல்லை என் கை வசம் உள்ளது அப்படிங்கிறார் செயல் செய்வதற்கு உனக்கு உரிமை ஒன்று நீ செய்யலாம் பழனி உனக்கு உரிமை எடுத்து அவங்க வேணான்னு சொல்றது இல்லை அது உங்களை கிடையாது அதனால வரத பிரசாரம் நான் எடுத்துக்க நீங்க இந்த சென்னையில் தனதுன்னு ஒருத்தர் அண்ணான்னு சொல்வாங்க தெய்வத்தில் ஒரு ஏழு வாழி வந்த பெரிய புக்குன்னு இருக்கார் புக்கு வேலுபாளி ராஜாஜிக்கு தீயே வரல ஃபஸ்ட்டு ராஜாஜி இருக்கும்போது அவர் பெய வரல எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சி அவர் சேவை பண்ணுற சென்னையில் இருக்கும்போது டெய்லி நைட்டில் அவர் சேவை பண்ணுற அவருக்கு வயசானவர் அப்போ எனக்கு சின்ன வயசு பெரிய மகா காஞ்சி மகா பெரியவால் கூட பன்னெண்டு வருஷம் இருந்தார் அவர் எனக்கு தீபாவளிக்கு ஒரு வேஸ்ட் கொடுத்தார் நான் அப்போலாம் நல்ல வேஸ்ட் பண்ணல எட்டு நிலை வேஸ்ட்டு காஸ்ட்லியான வேஸ்ட்டு ஒரு நாலு மூளை வேஸ்ட்டு வேஸ்ட்டு நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு என்ன கேட்டேன் இந்த வேஸ்ட் நானே வேஸ்டியாக இருக்கேன் நம்ம எட்டு மூணு வேஸ்ட் நல்ல வேஸ்ட்டில் கட்டுமா எப்படி வாங்கிக்கிட்டு கேட்டேன் நான் யாருக்கா கொடுக்கலாமா அப்படின்னு என்ன பதில் சொன்னிருக்கீங்களா உங்ககிட்ட கொடுத்த பிறகு நீ கட்டு கட்டலை அப்படி செய்ய அப்படி செய் கொடுத்த பிறகு நீ கொடுத்தேன் செய்யணும்னு சொன்னால் அது மாதிரி எனக்கு இருக்கு அந்த வேஸ்ட் உனக்கு கொடுத்ததே இல்லை எனக்கு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு நீ என்ன செய்யலையான விட்டுறேன் நிறைய பேர் நம்ம தானம் பண்ணுறோம் பார்த்துருக்கீங்கன்னா அதன் நம்மளுக்கு தெரியாமல் நல்லாவது பண்ணிடுவேன் அப்புறம் ஏதாவது கெட்டது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பார்த்தேன் ஒரு இடத்துல தானம் பண்ணேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் கேட்ட பக்கத்துலேயே ஒருத்தர் வண்டி ரிப்பார்டிஸில் பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க போனோன்னு காசுமே கண்டு போகிறாங்க இது நம்ம கீழே இருக்கு நம்ம தான் போச்சு அவ்வளோதான் அவன் பண்ணது அவன் பார்ப்பான் அதனால கடமையை செய்ய பலனின் உரிமை பாராட்டுறாங்க ஏற்றுக்கிறார்கள் சொல்லல ஏற்றுக்க பிரசாதம் ஏற்றுக்க எனக்கு இப்படித்தான் கிடைக்கணும்னு உட்கார அது ஓம் கேளு இல்லையுன்னு சொல்லி ஒரு முக்கியமான பலன் சொல்றாரு பிறகு நாம் செய்கின்ற செயல் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் சாத்வீகமான உத்தமமான கர்மத்தை செய்ய வேண்டும் தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள செயலை செய்வது சாத்வீகமான செயல் நாம் ஒரு செயல் செஞ்சா அது வந்து சில பேர் சொல்லாது நீ சுயநலமே படக்கூடாது மற்றவங்களுக்கு மட்டும் செய்யுமா தப்பு தான் சாப்பிடாம மற்றவங்களும் சக்தி தெரியாத வரல நீ உன் குடும்பத்தையும் பாரு மற்ற குடும்பத்தையும் பாரு மற்றவங்க தேர்தல் பண்ணாம பார்த்தா சாத்திகமான உத்தமமான செயல் மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கணும் நீ செய்யற செயல் உனக்கும் உதவியா இருக்கணும் விவேகானந்த படத்தில் சொல்றாரு ஒருத்தர் சொல்வாரு நான் எனக்கு இப்போ எங்கேயோ தானம் பண்ணுவேன் தான் கூட இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருப்பான் அவனுக்கு உதவி பண்ண மாட்டான் இது தானம் இல்லை இது புகழுக்கா நீ செய்ய இல்லை உ கண்ணு முன்னாடி ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு உதவி செய்யாமல் ஒரு சொந்தத்துலையோ பக்கத்துலையோ ஃப்ரெண்டாக ஒருத்தர் எங்கேயோ பஞ்சமாக இருக்கான் நீ இருக்கா இது பண்ணானு சொல்லியா அப்படின்றது முதல்ல இதை பாரு அது பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க தப்பு இல்லை அது மாதிரி தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் பயன்படணும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருந்தால் அது உத்தமமான சாத்மிகமான செயல் அந்த செயலை செய்வாய் ரெண்டாவது மத்தியமும் இருக்கு கெடுதல் பண்ண மாட்டான் போதா மற்றவங்களுக்கு கெடுதல் கிடையாது இது ராஜசமான கர்மமும் மத்திமமான கர்மமும் பரவாயில்லைங்கிற நாள் கழிச்சு நல்லா வந்துடுவான் இன்னொன்னு தாமச கர்மமும் கெடுதல் பண்ணித்தேன் வாழ்வான் எழுதல் தான் பண்ணுவான் இவனுக்கு மட்டும் நல்லது இருக்கா மற்றவனுக்கு நல்லதுதான் இல்லை கெட்டதும் பண்ணுவான் இது அதர்மம் கர்மம் தாமசம் சர்மம் இது கூடவே கூடாது தாமச கர்மத்தை செய்யவே செய்யாது ராஜச கர்மத்திலிருந்து விடுபட்டு சாத்திய கர்மத்திற்கு வா அப்படிங்கிறார் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கும் பயன்பட வேண்டும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உலகத்திற்கும் பயன்பட வேண்டும் அப்படி சார்ந்த செயலில் எல்லாரும் பங்கு பெறக்கூடிய எல்லாரும் வரம்பெறக்கூடிய காரியமாக செய்வாயாக அப்படிங்கிறார் எப்படிப்பட்ட செயல் செய்யும்போது நாச்சற்று விக்குள் வாழாமின் வல்வினை மேற்சென்று செய்யப்படுகிறார் வல்லுவர்த்தர் அக்கெல்லாம் எழுந்துக்கிட்டு வித்திக்கிட்டு சாக வர செஞ்சு முடிச்சிருக்கிறார் நல்ல காரியங்கள பண்ணுங்கிறார் பொதுவா அது எல்லாரும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் பிறகு இதெல்லாம் மூணு செஞ்சா என்ன பலன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பாவம் வராது புண்ணியம்தான் வரணும் இந்த மனோபாவனையோடு நீ செய்தால் அது ஒரு காலம் பாவம் வராது புண்ணியம்தான் வரணும் உயிர்களை சொல்காது போரில் பாவமாக அந்த புண்ணியம்தான் கிடையாது நம்ம இராணுவ வீரர்கள் வந்து பாகிஸ்தான்லேயே சைனாவில் உள்ள எவ்வளோ பேரை போட்டாலும் அவ்வளோ போல புண்ணியம் அது கடமை கடமையை செய்யும்போது அந்த பாவ புண்ணியத்துக்கு இடம் இல்லை சுண்ணியம் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வீரை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப சீரியஸாக இருக்க முயற்சி பண்ணுறாருக்க அப்போ எல்லா முயற்சியும் பண்ணி அவர் முயற்சி பண்ண உடனே அது பிழைச்சிருச்சு புண்ணிய சொல்கிறாங்க பாராட்டுறேன் ஒருவேளை கிடைக்கிழைக்க முடியலை இறந்து போச்சு இவர் பாவ ஒரு மாடாக்டர் அப்படியே அவருக்கு அவர் முயற்சி பண்ணார் அவர் கடன் உயர்ந்தே செஞ்சார் பாவ வர்றாரு புண்ணியம்தான் வரணும் அது மாதிரி கடவுள் செய்யும் பொழுது வெற்றி ஏற்பட்டாலோ தேர்வு ஏற்பட்டாலோ புண்ணியம்தான் கிடைக்கும் இது கர்ம யோகத்து விடையப்பாடும் பாபம் பொறுக்காலும் வராது நீங்கள் பிள்ளையா வளர்க்குற முறைப்படி வளர்க்குறீங்க ஆச்சே அதுவும் சரியாக வரலை அதெல்லாம் பார்க்க முடியாது புண்ணியம்தான் நீங்கள் தாய் தான் தேரோ வழியாக கவனிக்கிறீங்க அவங்கவுங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணலை புண்ணியம்தான் என்ன பாவம் செஞ்சு உங்களெல்லாம் காப்பாற்றணும் என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிற கிடையாது புண்ணியமே கிடைக்கும் பாபம் பொறுக்காலும் வரவே வராது கடமையை செய்யும் பொழுது இந்த பாவனையுடன் செய்யும் பொழுது அதாவது எந்த பாவனையுடன் ஒருமுகப்பட்ட மனதுடன் விருப்பு வெறுப்பில்லாமல் நன்கு அந்த காரியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு அவர் ஆட்டுவிக்கிறார் நான் ஆடுவிக்கிறேன் ஆடுகிறேன் பாவனையோடு அவருடைய கருமையா செய்கிறேன் என்ற பாவனையோடு செஞ்சு பலன் வரும்போது பிரசாத புத்தியுடன் அதனால் உனக்கு பாவமே வராது புண்ணியம்தான் அப்படிங்க கடமையா சொல்லுவா வளர்க்கல பெற்று அவரை பார்ப்ப பழி சொல் வருதா இல்லையா பழிச்சொல் வரும் உன்னை மக்கள் தூற்றுவார்கள் அப்படின்னு சொல்றார் கண்ணப்ப நாயனார் வந்து அது மட்டுமில்ல சில நேரம் கூட காயம் பண்ணுவோம் ஆனால் நம்ம மனசு மட்டும் ஒரு ஆழ்ந்த பக்தியோட ஒரு விருப்பத்தோட கர்மயோகமாக செஞ்சா அது இப்போ நான் இங்கே இந்த கோயிலுக்குள்ளே போகணும் ஒரு எண்ணி சாத்தக்குள்ள போமா என்ன சிவன் பாவம் இருக்கா இல்லையா கண்ணப்ப நாயன என்ன பண்ணார் அக்கனை அறுத்து அறுத்து தின்று பார்த்துக்க வைக்கிறார் கெச்சி பார்த்துக்க வைக்கிறார் காலை எடுத்து கல்லை ஏன்னா அந்த கர்மயோகம் அவர் வந்து கனக்காக செய்யலாம் எல்லாம் பகவானும் பகவான் பேசுகிறோம் அதனால் ஒரு புண்ணியந்தே பண்ணுறது கல்லேரி நாயனால் கள்ள கொண்டு இருந்து பூஜை பண்ணுறாரு நம்மள பூங்களுக்கு பூஜை பண்ணி எரிக்கிறோம் அவர் கள்ள கொண்டு இருந்து பூஜை பண்ணார் பாவனம் பாவனையுடன் மன ஒருமுக பாட்டுடன் காரியம் செஞ்சாலும் அதை புண்ணியந்தே கிடைக்கவேடைய பாபம் பொருட்காலம் கிடைக்காது அப்படிங்கிறார் அதனால இப்போ கர்மயோகத்தை பற்றி ரொம்ப சுருக்க மாதிரி சொல்லியிருக்கிறார் சமபாவனையுடன் செய்ய வேண்டும் எனக்கு பிடிச்ச தொழில் எனக்கு பிடிக்காத தொழில் செய்யக்கூடாது எந்தது அமைஞ்சிருக்கோ அதை முறையால் ஒழுங்கால் கவனமா செய்யணும் பலன் கிடைக்கும் பொழுது கடவுள் கொடுத்த பிரசாதம் என்ற ஆனந்தமாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உத்தமமான காரியங்களை செய்ய வேண்டும் தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன் பெறக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுற மாதிரி செய்ய முடியும் நான் நூறுரூவாதே சம்பாதிக்கிறேன் அது வந்து என் குடும்பத்துக்கே காணும் அது காணவா பண்ண முடியும் ஏக்கடாக்கடா ஒரு ரூபா பண்ணலாம்ல நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா பண்ணலாம் பத்து ரூபா பண்ணணும் அதுவும் முடியலை உடலால் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு அம்பத்துக்கு போயிட்டு இருக்கு வயசாக நம்ம தூக்க மாட்டாமல் அதை வாங்கி நம்ம சூட்டி போனால் அது ஒரு புஞ்சம் தானே மற்றவங்களையும் பயன்படுகிற கர் அதே மாதிரி அருமைத்தான தானே கல்வி நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவர்கள் சொல்றது அதனால மற்றவர்களுக்கு பெரியவச பணத்தால் மட்டும்னு அர்த்தத்தில் மற்றவ தனக்கும் பயன்படணும் மற்றவர்களுக்கும் பயன்படணும் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து உனக்கு பயன்படக்கூடாதுன்னா அக்கப்பு முழுசா செயலாளர்வாதியாக இருக்கக்கூடாது முழுசா பரநாளவாதியாக இருக்கக்கூடாது தன்னையும் காப்பாற்றணும் குடும்பத்தையும் காப்பாத்தனும் மற்றவர்களையும் காப்பாற்றணும் பொதுவாக இதால என்னால் பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க காமராஜர் சில பேர் இதெல்லாம் கல்யாணம் பிடிக்காம இருந்தாங்க வாழ்க்கையில அவங்க வேற அது வேற விஷயம் இல்லறத்தால் இருக்கிறவங்களுக்கு தான் குடும்பத்தையும் பார்க்கணும் தன்னுடைய பெற்றோர்கள் முதியவர்களையும் பார்க்கணும் வெளியேற்றவங்களையும் பார்க்கணும் இந்த மூன்றுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களாக செய்ய வேண்டும் பிறகு பிறகு இந்த மூன்றின் பலன் வந்து என்றைக்குமே லாபம் வராது புண்ணியந்தே வராது இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சித்த சுற்றி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆத்ம தத்துவம் புரியா இருக்காது இந்த கீத கூற வரப்போ பிரம்மா கடவுள்னா என்ன ஜீவன்னா என்ன உடல்னா என்ன உயிர்னா எல்லாம் சும்மா சுருக்கமாக சொல்லியிருக்கேன் எதாவது உடனே புரியிற விஷயம் இல்லை ஆத்மாவை பற்றிய விஷயம் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு புரிஞ்ச சஞ்சயம் எல்லாம் வந்து பேர் அத்தியாயம் புரியும் போது நல்லா புரிஞ்சா சரிதான் நம்மளுக்கு அதற்கு தகுதியை கொடுக்கும் இந்த கர்மயோகம் அப்ப கர்மயோகத்துல செயல் செய்யும் பொழுது நான் இருக்கின்ற செயலை நான் செய்து கொண்டிருக்கின்ற செயல எப்படி செய்வது எந்த பாவனையுடன் செய்வது அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பலன் வரும் பொழுது பிரசாத புத்தியுடன் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் சித்த சுத்தி ஏற்படும் புண்ணியம் ஏற்படும் இந்தவே கர்மயோகம் சரி இந்த கருமயோகம் முடிஞ்சு உடனே என்ன சொல்றாரு கர்மயோகம்லாம் முடிஞ்சு ஞானம் வந்துருச்சுன்னா நீ வந்து சந்தோஷமா இருப்ப அப்படி சொல்லி சொல்கிறார் ஞானத்தினால அவங்க முழு நிறைவு கிடைக்குங்கிற உடனே அர்ஜுன் சந்தேகம் இந்த மாதிரி ஞானம் அடைஞ்சா அது யாராவது உலகத்தில் இருக்கான் எப்படி இருப்பான் இனந்தான் எப்படி நடப்பான் எப்படி உட்காருவான் அவனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பேசி கேட்கிறான் அப்போ ஞான பலனை சொல்லிக்கிறார் நாலாவது டாபிக் வந்தாச்சு முதல்ல சிஷிய நாள் தத்துவம் ஞான யோகம் ஆத்மா அனாத்ம தத்துவம் ஞான யோகம் மூணாவது கர்மயோகம் முடிஞ்சு நாலாவது ஞான பலனும் இறுதி லட்சியம் ஞான ஞானஸ்தி தான் முழுமையான துன்பம் போகவும் அப்படி போனால் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இப்ப சில லட்சணம்லாம் சொல்றாரு இதை பார்த்த உடனே அவர் ஞானியா இந்த லட்சணத்தை பூர்த்தி அவற்றை பார்த்துக்கலாம்னு தான் பார்க்க முடியாது ஞானியான்னு ஒருத்தர கண்டுபிடிக்கிற முடியவே முடியாது சார் அப்புறம் எதுச்சும் சொல்லணும் நான் ஞானியா நான் பார்க்கிறேன் மற்றவரு மனசு யாருக்கு தெரியும் இந்த குணமெல்லாம் நம்மளுக்கு உள்ளதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம ஞானம் நிஷ்டை அறிவித்தோம் நடக்கும் எல்லாத்தையும் முயற்சி கொள்றது வழியும் சொல்றாரு அது இல்லையா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு ஞான பலன் இல்லை என்றால் அந்த ஞான பலன் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாரு பொதுவா என்னன்னு சொன்னா ஜீவன் புத்தி விதேக புக்தி இவ் உலகில் வாழும் சந்தோஷமா இருப்பான் செத்த பிறன் இங்கே இருக்கும்போதே சந்தோஷமா இருப்பான் அவன் இறந்த பிறகு மீண்டும் இது பிறக்க மாட்டான் இது ரெண்டுதான் முதல்ல சொல்றது பொதுவாக சொல்லும்போது இங்கே சொல்றார் பூரணத்துவம் விரைவுடன் இருப்பான் சமபுத்தியுடன் இருப்பான் மற்றவர்களுக்கும் இவனுக்கும் மனதளவில் வேறுபாடு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிற மூணு விஷயம் சொல்றார் பூரணமாக இருப்பான் எல்லாத்துலையும் சமபுத்தி இருக்கும் மற்றவரும் மனசு என் மனசுக்கு வித்தியாசம் இருக்கிறது அவனுக்கிட்டே தெரியும் வரக்கூடிய இந்த பூரணமாக இருக்குங்கிறது அவனுக்கே தெரியும் சம புத்தியோட இருக்கிறத அவனுக்கு ஓரளவுக்கு பார்க்கறான் பெருசா பார்க்க முடியாது ஓரளவுக்கு பார்க்கறான் ஒருத்தர் ஞானியான்னு கேட்கறீங்கன்னு வச்சுக்கதே கேட்கறீங்க ஞானியா ஞானம் இஷ்டமானு கேட்கறீங்கன்னு வச்சுக்கவேன் நான் என்ன பதில் சொல்றது நான் ஞானி இல்லைன்னு சொன்னா இருக்கடாது பாப்பீங்க கேட்டா என்ன வரும்னு சொன்னா அப்ப இவருக்கே புரியலை நம்மளுக்கு உதயசம் தாக்கலாம் ஞானியும் சொல்றேன்னு வச்சு அது இவர் ஞானியும் சொல்ற கர்வம் இருக்குன்னு அதனால யாரையும் பார்த்து ஞானியான்னு கேட்கல அது அவருக்குதே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இங்க கேட்கலாம் அவன் எப்படி இருப்பான் எப்படி செயல்படுவான்னு கேட்கிறான் இவருக்கு சில ரச்சனை சொல்றாரு அவனையவனே தோதிக்கு சொல்வதற்காக சொல்றாரு யாரையாவது போய் இறைவா சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டு பாருங்க என்ன சொல்வாங்க நல்லா இருக்கு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேளுங்க அடுத்த வார்த்தை பையன் அப்படின்னு அப்படி எழுப்பாருதான் அப்புறம் ஒவ்வொன்றா வர ஒரு வருஷம் அவங்க சுத்தம் பண்ணலாம் முதல்ல நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் முழுமையாக நான் ஆனந்தமா நிறைவோடு இருக்குங்கிற வார்த்தை உள் மனசு வர்றது ரொம்ப கஷ்டம் அது இந்த ஞான முஷ்டனுக்கு வரும் குறை என்றும் இல்லை வரைமூர்த்தி கண்ணாண்டு எப்படி படிக்க முடியும் இந்த பூரணத்துவம் இருக்குங்கிற இந்த பூரணம்னு ஒரு பலகாரம் மட்டும் பார்த்துருக்கீங்களா வெளியே சாதாரணம் வருது உள்ள ரொம்ப சுவையான இனிப்பு அது உள்ளதே எனக்கு வெளியே தெரியாது அதுக்கு அது தோரணம் எல்லாருமே ஒரு தத்துவம் அப்படி உள்ள வந்து வெளியே வந்து அவங்க தெரியாது அது சொல்றாரு இவனுக்கு சில ஆசைகள் இருக்கும் அது பந்தப்படுத்தாது சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன் பாடத்தை நல்லா நடக்கும் ஆசைப்படுறேன் இது தப்பு இல்லை தர்மமான ஆசைகள் தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க தர்மமான சுகங்களை அனுபவிப்பதும் தவறு இல்லை அது அடிமையாகி வரக்கூடாது இவன் பந்தப்படுத்துகிற ஆசையில் இருக்க மாட்டான் பந்தப்படுத்தாத ஆசையில் இருப்பான் அப்படிங்க இந்திரியங்களை எல்லாம் உலக விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க பார்க்கணும் கேட்கணும் எல்லாம் படித்து சாப்பிட்டா நல்லா சுவையா இருக்கிறீங்க நல்லா இருக்குன்னு கேட்டா நான் சுவைக்கெல்லாம் தெரியாதுங்க நான் சுவையெல்லாம் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் கிடையாது அதனால உணவு சுதங்களில் இவன் அடிமையாக அவன் இருப்பான் அது மட்டுமல்ல ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றும் எளிமையும் ஏமாப்படைகிறார் ஆமை எப்படி ஐந்து அவையானங்களை ஒரு சின்ன ஆபத்துக்கு வரும்பொழுது உள் இழுத்துக் கொள்ளுகிறதோ இயல்பாகவே இவனுக்கு புற விஷயங்களில் உள்ளே இழுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இயல்பாக இருக்கும் ஞான நிஷ்டை அடையவில்லை என்றால் இவன் ஆமை போல் கொள்ள பழக வேண்டும் அதுவும் உதாரணம் சொல்லி சொல்லி இருக்கிறாரு பிறகு இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதிலும் விரதங்கள் இருப்பதிலும் கவனமாக இருக்க ரொம்ப விரதம் காப்பி குழந்தைகளை அடக்கிறதுன்னு இருந்துட்டு உடம்பு கெடுத்து தரக்கூடாது எந்த விரதமும் உடலையும் உள்ளத்தையும் பண்படுத்துவதாக இருக்கிற இங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதா விரதம் கூடாது சில சில பேர் பார்த்து பத்து வருஷம் மாமர் பேச ஆரம்பிச்சாக்க கேட்க முடியல நான் ஸ்டாப் எதுக்கிறது வேலையே இல்லை புத்தர் வந்து காற்று பொழுது ஒன்றுமே சாப்பிடலாம் எலும்பு கலும் ஆகிட்டாருங்க அவரால் ஜபம் பண்ண முடியலை தியானம் பண்ண முடியலை உடனே ஒருத்தனுக்கு ஒரு ஆறு வைக்கிற பையன் பாட்டு படிச்சு போனாங்க வீணையினுடைய நரம்பு இருக்குது அந்த பாட்டில் அர்த்தம் நரம்பை வந்து இழுத்து ரொம்ப ஓவராக டைட் பண்ணால் அங்கு போயிடும் லூஸாக இருந்தால் சவசம் போடாது அளவோடு இருக்கணும் அது மாதிரி இன்னும் உணவில் தூங்குறதில் செயல்கிறதுல எல்லாம் ஒரு லிமிட் ஓட போகிறது அதுதான் கவுங்கிறதே அப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது பிறகு தவறு பண்ணி இந்த புலன்கள்லாம் அடைக்கி வந்து அதுலேயும் கருந்து வரும் அதுவும் வரக்கூடாது நான் எவ்வளோ விட அதை விட்டேன் நான் வந்து இது சாப்பிட்றதே இல்லை மாமிசம் சாப்பிட்றதே இல்லை நான் குடிக்கிறதே இல்லை நான் வந்து அது பண்ணுற சிலர் பெருமையா அடிச்சிருந்தாங்க மேலே பண்ருக்கு அதை வந்து தனி இத்தம் பண்ணியிருப்பான் நான் காக்கையெச்சி வச்சுட்டு போட்டேன் பெருமையாவ சொல்லுவான் அது மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆணவம் இல்லாமல் இவன் அனைத்தையும் விட்டுவிட்டு இவன் கட்டுப்பாட்டோடு இருப்பான் அப்படிங்கிறார் பிறகு மற்றவர்களுக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு எப்படின்னு சொன்னா மற்ற எல்லாருக்கும் உலக விஷயங்களும் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் பகல் போல உலக உலக விவகாரங்கள்லாம் அஞ்ஞானிக்கு அதெல்லாம் இருபது மாதிரி தெரியுங்கிறார் இவனுக்கு இருபது மாதிரி தெரிகின்றார் ஞானிகள் அஞ்ஞானிகளுக்கு உலக விவகாரத்திற்கு எந்த விஷயமும் பகல் போல அதே பெருசாக தெரியுதா அது இவனுக்கு இருள் இவனுக்கு தத்துவ விஷயங்கள் ஞான விஷயங்கள் கெட்ட வெளிச்சமோ பகல் போல இருப்பான் ஆனா மற்றவங்களுக்கு அது இருள் போல இருக்கும் இவன் அனைத்திலும் சமபாவனையுடன் இருப்பான் அப்படிங்கிறார் என்ன வந்தால் சமபாவனை இருக்கும் அப்படிங்கிறார் ஆறு மனசுல இவனுக்கு துக்கமே இருக்காது கடலில் நதிகள் எல்லாம் போய் சேர்ந்தது நதி போடுறது கடல் எல்லா நதியும் போய் சேரதுல கடல் வெட்டி போவாங்க எது வந்து உள்ள வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எப்பொழுதும் மன அமைதியுடன் நிறைவுடன் இருப்பான் அப்படின்னு சொல்ல இருக்க ஞானி உங்களுடைய ரெண்டு விஷயம் சொல்றதுக்கு ஒரு கப்பல் வியாபாரி புதாரணம் ஒரு பெரிய கப்பல் வியாபாரி தன்னுடைய சொத்தம் எல்லாம் போட்டு பெரிய வியாபாரி கப்பல் அழிச்சு அது போயிட்டு இருக்கிறார் வந்தாவுக்காகப்போ பல மடங்கு லாபம் கிடைக்கும் மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கார் மீட்டிங்கில் உட்கார்ந்து இருக்கும் அந்த பிஏ வெளியே இருந்து வர்றார் என்ன பார்க்கிற காதில் ஏதோ சொல்றாரு இதே வைத்தியா இருந்தார் அந்த இறைவனுக்கு நன்றிங்கிறார் பிறகு ஒரு ரெண்டு மணி மீட்டிங் பண்ணி ஆயிக்கிட்டே இருக்கு முடிஞ்சவனு திருப்பி வந்து சொல்றாரு ஏதோ அவன் மீண்டும் என்ன சொல்றாரு அந்த கடவுளுக்கு நன்றிங்கிறார் என்னாச்சுன்னா முதல்ல செல்லும் பொழுது நம்ம எவ்வளவோ பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஆச்சு உயிரில் மாற்றி கிடைச்சாங்க கவுந்தரும்னு சொல்கிறாங்க அதனால என் போச்சுன்னு நம்ம நடுத்தருவிட்டு வரணுங்க வழி கிடையாது போனான் அதை வந்து சொல்கிறான் மனசை பார்க்குறது நம்ம கையிலே கடவுள் கையில் இருக்கு மனசு அமைதியாக இருக்கா பார்க்குறாங்க அமைதியாக இருக்கேன் இந்த சூழலில் என் மனசை அமைதியாக வச்சிருக்கியே அந்த கடவுளுக்கு நன்றி தான் பிறகு திருப்பி தப்பிச்சு வந்துடுச்சு போய் நின்று போச்சு நான் ரெண்டு நேரம் கழிச்சிருக்கேன் அதுலேயும் மனசுக்கு சந்தோஷப்படல அமைதியாக அந்தியாவின் அந்த இப்பயே மனசை அமைதியாக வச்சிருக்கேன் அந்த அவனுக்கு நன்றின்னு சொல்லி முடிச்சாங்க சமநிலையுடன் இருந்த ஞாயம் இருப்பான் அப்படிங்கிற நாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல துக்கம் சோகம் எல்லாம் இருக்கத்தையும் செய்யணும் அதெல்லாம் நம்ம வந்து மேலோட்டமான சோகம் சோகம் கழிச்சு விஷயங்கள் அப்படின்னு இருக்கணும் இன்பமோ துன்பமோ ஆள் மனசனே இருக்கப்படும் இதற்கு எழுதியுற உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் அதாவது நாம் கால ஒரு ஒரு ஒரு வாரம் விரதம் இருக்கிறோம் இந்த கந்தசஷ்டி விரதமே இருக்கிறோம் ஒரு வாரம் விரதம் இருக்கா அஞ்சு நாள் இருந்தாச்சு ஆறாறு நாள் போகிறோம் விரதம் இருக்கும் ஒரு வீட்டில் கூப்பிடறாங்க ஏதோ விஷய சஷ்டி வாரம் போக வேண்டிய கட்டாயம் போக வேண்டியிருக்கேன் நம்மளுக்கு இன்னைக்கும் வரதாருன்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவெல்லாம் பண்ணி வச்சிடறாரு நமக்கு விரதம் தெரியாது ரொம்ப டேஸ்டானது நான் அபூர்வமாக சாப்பிட்றது ஏதோ அதெல்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க போன உடனே நான் கதை அவர் கேட்கல என்னங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே ஸ்டேம் இருந்தே நீ பாருங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆசை சரி பண்ணலாம் இன்னைக்கு கிடைக்காம பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு சாப்பிடுவேன் சந்தோஷமாக சாப்பிட்றாரு ரொம்ப ரசத்தை சாப்பிட்றாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப வீட்டுக்கு வந்த ஒரு நாள் மட்டமே இன்னைக்கு அது அடுத்த வருஷம் தங்க சஷ்டி வரைக்கும் மற்றவர்கள் வெளியே வந்து ஆள் மனசுக்கு ஏதோ ஒரு உறுக்கல் இருந்துட்டே இருக்கு ஞானிக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு விவகாரம் சொல்றாங்க ஒரு திருமணங்கள் ஒரே ஒரு பெண் ஒரே பொண்ணுதான் பொண்ணு அப்பா அம்மாவுக்கு நல்ல வசதி இருக்குது செல்லமாக வளர்த்துருக்காரு நல்ல அறிவோடு வளர்த்தாச்சு நல்லா படிக்க வச்சாச்சு அருமையான மாப்பிளை கிடச்சி வசதியுள்ள பண்புள்ள நல்ல குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடச்சி அப்போ அவங்க பெற்றோர்கள் நல்லவங்க வசதியும் இருக்குது நல்ல வேலைகள் எடுக்கிறாரு அப்போ திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதே கிளம்பி போகுது அதுவும் அழிஞ்சுன்னு இவ்வளாங்க வேறு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுகிறாங்க உண்மையிலேயே கேட்ப உண்மையிலே துக்கம் அது அப்படியே தேங்கி தேங்கி அழுகிறாங்க அது வெளிய துக்கம் ஆள் மனசுல நல்ல இடத்துக்கு நம்ம கொண்டு போது அப்படிங்கிற ஆள் மனசுல ஆனந்தம் இப்படித்தான் இருப்பான் அந்த ஞானி வெளியே வந்து உலக விவகாரங்கள்ல இருக்கும்போது எல்லாரையும் இருப்பான் ஆள் மனசுல ஒரு பூரணத்துவம் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் இருக்கும் இது ஞான பலன் அவன் மீண்டும் இறந்தாலும் அவன் மீண்டும் பிறப்பதில்லை இது விவேக முக்தி அப்படிங்கிறார் எனது என்னும் செருக்கு அறுப்பால் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுற நான் என்னுடையது நான்கிற நான் இந்த உடம்பு நினைச்சு தத்துவம் புரியாமல் இருந்துகிட்டு இருந்தோம் சொன்னா இதெல்லாம் விட்டுட்டு புரிஞ்சுட்டு போனா சொற்கலோகத்தோட மேலான அந்த இறை நிலையை நாம் அடைவோங்கிறார் அது மட்டும் ஞானத்தின் பேரை வந்து சொன்னார் போர்களுடன் உள்ளது உடலின் ஒருவரையால் பேற்றுள்ள வேண்டாம் திறப்பு நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக பிறப்பு இல்லைங்கிறார் வள்ளுவர் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் பிறப்பு இல்லைங்கிறார் தமிழ் மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மக்கின்று வாழா நினைங்கிறார் நல்ல இந்த தத்துவத்தை புரிஞ்சு மெய்ப்பொருள் கண்டவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவரே இப்படிப்பட்ட மனதனை உள்ளவனுக்கு மீண்டும் பிறப்பு இல்லைங்கிறார் இந்த அத்தியாயத்தின் நிறைவு இந்த ஞானத்தை பெற்று இப்படி வாழ்பவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்று முடிக்கின்றார் இத்துடன் இந்த சாங்கிய யோகம் இந்த இரண்டாவது வசதியாக முடிவடைகிறது இதில் நான்கு தலைப்புகள் இங்கே சொல்லப்பட்டது ஒன்று அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுவர் நாமும் சிஷியனாக மாற வேண்டும் என்பதையும் படிக்க தன்னிடம் உள்ள குறையை தெரிஞ்சு யாருக்க போய் கேட்கணுமோ அந்த முறைய போய் கேட்கணும் பிறகு தத்துவ விஷயத்தை சொன்னார் இந்த ஜீவாத்மான்னா என்ன இந்த உடம்பனா என்ன அப்படின்னு சொல்லி இதை ரெண்டா குறிச்சி நீ கவலைப்படாதே என்ன கவலைப்படக்கூடாது என்பதை வாழ்ந்த வரப்போக்கிய புருசம் தர்மத்தின் அடிப்படையில் கவலைப்பட வேணா சொல்லி சொன்னார் இரண்டாவது ஆப்பி மூணாவது டாபிக் தர்ம யோகம் என்ன நாம் செய்கின்ற செயலை எப்படி செய்ய வேண்டும் எந்த பாவனையுமே செய்ய வேண்டும் பலன் வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார் நான்காவதாக ஞானி எப்படி இருப்பான் ஞானத்தின் பலன் என்ன இந்த உலகத்தில் பூரணமாக சமத்துவத்தோடு நிறைவோடு இருப்பான் இறந்த பிறகு மீண்டும் பிறக்க மாட்டான் என்கிற இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார்